இறைவனுடைய திருவருள் துணையோடு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு ஏற்ப முடிந்தவரே கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் குறைவிலா நிறைவு என்கின்ற கருத்தை பற்றி ஆழமாக சிந்தித்தோம் பிறகு அடிப்படையிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லி மனிதப் பிறவியினுடைய மேன்மையை பற்றியும் மத நூல்களில் நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கையை பற்றியும் பிறகு அவற்றை ஆர்வத்தோடு பொறுமையாக கற்க வேண்டும் என்பது பற்றியும் அதை வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும் சிந்தித்திருக்கிறோம் விருப்பு வெறுப்பை நீக்கி அற நாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை சிந்தித்தோம் கடவுள் நமக்கு மூன்று கருவிகளை கொடுத்திருக்கிறார் மனம் வாக்கு காயம் என்கின்ற மூன்று கருவிகள் இந்த மூன்று கருவிகளையும் ஆன்மீக அடிப்படையிலே பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை நேற்று விவரமாக ஆழமாக ஆராய்ச்சி பண்ணினோம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் ஆன்மீகமாக இருக்க வேண்டும் நாம் இந்த உலகத்திலே பொருள் சம்பாதிப்பது குடும்பத்திலே வாழ்வது எல்லாமே ஆன்மீகத்தை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் மிக முக்கியமானது மெட்டீரியலிசம் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து மெட்டீரியலிசத்துக்கு இல்லை இன்றைக்கு ஆன்மீகத்தை உலக வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று பார்க்கிறார்கள் ஆன்மீக வாழ்க்கையை உலக வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாமா ஆன்மீகத்தின் அடிப்படையில் இருந்தால் பணம் நிறைய சம்பாதிக்கலாம் அதன் மூலம் உலக வாழ்க்கையை நன்றாக வாழலாம் என்று ஒரு சாரார் நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட செயல்களை காண்கிறோம் அதை பற்றி நான் விரிவாக இங்கே விளக்க விரும்பவில்லை ஆகவே நம்முடைய உலக வாழ்க்கையின் நோக்கமே நம்மை உயிர்வித்துக் கொள்வது இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கின்ற காரியத்தை நிறைவேற்றிக்கொள்வது நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை விட்டு நிச்சயமாக நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் சென்றுதான் ஆக வேண்டும் இங்கேயே நாம் நிரந்தரமாக இருக்க முடியவே முடியாது கடவுளே அவதாரம் எடுத்தாலும் கூட அவரும் கூட ஒரு காலத்திலே அதை நிறைவு செய்துவிட்டு போய்விடுகிறார் பெரிய பெரிய ரிஷிகள் என்று சொல்லப்படுகின்ற கல்ப காலம் வாழக்கூடியவர்கள் என்பவர்களுக்கு கூட கல்பகாலம் என்பது ஒரு முடிவாகவே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை காலம் மிக மிக குறுகியது ஒரு நாள் வகுப்பிலே நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள் சூரியன் நாள்தோறும் உதிக்கிறான் சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறான் நம்முடைய ஆயுள் காலம் கழிந்து கொண்டே போகிறது நாமோ எப்பொழுதும் காரியங்கள் வேலை வேலை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் தினந்தோறும் எத்தனையோ பேர் இந்த உலக வாழ்க்கையிலே மறைந்து போய்கொண்டே இருக்கிறார்கள் முதுமையடைந்து கொண்டிருக்கிறார்கள் நோயினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படியிருந்தும் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏதோ சுவை கிடைக்கும் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது அறியாமை என்ற கல்லை குடித்து மயங்கி இருப்பதற்கு ஒப்பானது என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் ஆதித்யா ஜீவிதம் வியாபாரை காலோபி நேர ஜலா விபத்து மரணம் திராச நோத்தியத்தை பிரமாத மதிராம் உன்மத்தபூதம் ஜகத்து ஆயினால இந்த உலகத்துக்கு நாம எதுக்கு வந்திருக்கோம் தினமும் நினைக்கணும் காலையில எழுந்தவுடனே எதுக்காக நம்ம முழிச்சிருக்கோமே முழிக்க வச்சிருக்கோம் நிச்சயமா தூங்க போறோம் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் உயிர் நிச்சயமா ராத்திரி தூங்க போறோம் தூங்க போற போது நிம்மதியா தூங்க வேண்டாமா தூங்க போது அழுதுண்டேவா தூங்குறது ஐயோ தூங்க போறோமே நினச்சுடா தூங்க போவோம் சந்தோஷமா இல்லவோ தூங்க போறோம் விட்டா போகிறோம் தூங்க போவோம் அந்த அளவுக்கு தூங்கிறதுக்கு போறோம் தூங்க முடியும்னா துக்கமா வேற இருக்கு வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்த மெஞ்ஞான எழில் வாழ் கொடுத்தான் தோழி என்கிறார் தாய்மானவர் நான் இந்த உலகத்துல வந்து எதுக்காக வந்தேங்கிறது மறந்து போயிட்டேன் இப்படியே வந்து குடும்பம் வீடு பணம் பதவி புகழ் இப்படியே சுத்திக்கின்றே இருந்தேன் குருநாதர் வந்து சொன்னார் நீ வந்ததெல்லாம் இதுக்காக இல்லைப்பா இதெல்லாம் சும்மா பேருக்கு ஏதோ வந்து அவங்களுக்கு நீ பாதுகாப்பு உனக்கு அவங்க பாதுகாப்பு அவ்வளோதான் பேருக்கு தான் இதெல்லாம் உண்மையிலே நீ வந்தது வந்து உன்னுடைய புண்ணிய பாபங்களை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கே இந்த புண்ணிய பாவங்களையெல்லாம் நீ வந்து அனுபவித்து தீர்த்துட்டு போகிறதுக்கு தான் நீ வந்திருக்கிறேன் நீ பிறவியே இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ இருக்கு அதை பயன்படுத்திக்கணும்னு குருநாதர் சொன்னார் அவஸ்தும் சுகம் என்று சுருதில்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவின்றிம்மான் மௌனி மொழியையும் தப்பி பேதமையால் வெம்மாய காட்டினில் அலைந்தேன் அந்தோ விதிவசமே குரு சொன்னார் சாஸ்திரங்கள் சொல்லிச்சு நீ வந்து கடவுளை சார்ந்திருந்து நிம்மதியாக இருக்க பழகிக்கோன்னு சொன்னார் அதை கேட்காம மனம் போன போக்கில் காரியத்தை பண்ணி அவஸ்தப்படுறேனேங்கிறார் ஒரு இடத்துல அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு குருநாதர் சொன்னதை கேட்டதுனால தப்பிச்சேங்கிறார் ஆகையினால நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் வந்து சர்வ நம்ம மனசில் ஆழமாக இருக்கணும் இங்கே வந்து அரட்டை அடிக்கிறதுக்காக நம்ம பிறக்கலை இங்கே வந்து ஊர் விஷயங்களை உலகத்து விஷயங்களை பற்றி விசாரம் பண்ணுறதுக்காக பிறக்கலை ஆத்ம விசாரம் பிரம்ம விசாரம் பண்றதுக்காக பிறந்திருக்கோமே தவிர மனித பிறவி வந்து மற்ற அனாவசிய விசாரம் பண்றதுக்காக கொடுக்கப்படவில்லை நாமளோ அந்த விஷயத்தை புரிஞ்சிக்காம மற்ற நமக்கு குறைவோடு கூடிய அரைகுறை நிறைவு இருக்கு ஏதோ நிறைவு அடைஞ்சிட்ட மாதிரி இருக்கு வீடு கட்டிட்டா நிறைவு அடைஞ்ச மாதிரி இருக்கு அப்புறம் வீட்டுல வரத்தை பார்த்தா குறைவுடன் கூடிய நிறைவு தான் இது அப்படின்னு அப்புறம் புரியுது இது முடிவில்லாம போயிருக்கு பயன்படுத்தணும் நேற்று நேற்று வர முடியல நேற்றைக்கு சொன்னது என்னன்னு கேட்டால் தரமுள்ள சிந்தனை அளவான சிந்தனை சிந்தனைக்குரிய அதாவது முறை அதாவது சரியான பாதையை நோக்கிய சிந்தனை குவாலிட்டி ஆஃப் திங்கிங் குவான்டிட்டி ஆஃப் திங்கிங் டைரக்ஷன் ஆஃப் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் நேற்றைக்கு விசாரம் செய்திருக்கிறேன் அதே போல மனசு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரோக்கியமான மனம் உறுதியான மனம் எதையும் சார்ந்திராத மனம் ஹெல்த்தி மைண்ட் ஸ்ட்ராங் மைண்ட் அண்ட் இண்டிபெண்ட் மைண்ட் என்ற ஒரு கருத்து பற்றியும் விசாரம் செய்யப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி விசாரம் பண்ணி ஒரு விஷயத்துக்கு வந்தேன் என்ன சொன்னேன் என்றால் இந்த மனசு வாக்கு காயம் இந்த கருவிகளை தர்மமான விஷயத்துல பயன்படுத்தி சொர்க்கத்தை லட்சியமா வச்சுக்கணும்னு சொன்னேன் லட்சியமா வச்சுக்கணும் ஏன்னா நம்ம சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது கர்மாச்சார யுதஸ்தவர்க இந்த உலகத்தில் ஒழுங்கா வாழ்ந்தானா இகலோகத்தில் நீ தர்மத்தை கடைபிடிப்பாயேயானால் பரலோகத்திலே நீ சௌக்கியமாக இருப்பாய் இகலோகத்தில் ஓரளவு துக்கம் கலந்திருந்தாலும் கூட பரலோகத்திலே நீ வந்து சுகமாக இருப்பாய் பத்தின வர்ணனைகள்ஞ்சாஸ்தி பூகம்பம் வந்துடுமோன்னு அங்க வந்து முகமூடி கொள்ளக்காரன் வருவானோன்னு பயம் இல்லை திருமலைநாயக்கர் காலத்தில் கட்டினா டிரைனேஜ் சிஸ்டம் இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்கு ஒரு காலத்தில் அந்த காலத்திலேயே திருமலை நாயக்கர் ஆமா அது கண்டிப்பா உண்மைதான் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இருக்கு அவர் அவர் தான் உலகத்துக்கே முதல்ல வந்து இந்த டிரைனேஜ் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் நிரூபிக்கப்படுகிறது அதுக்கு நான் திருஷ்டாந்தங்கள்லாம் சொன்னேன் அமெரிக்காவை லட்சியமா வச்சு இங்க ஒழுங்கா இருக்கிற மாதிரி ஒழுங்கா படிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆசையை காட்டித்தான் பெரியவங்க நம்மளை வந்து ஒரு காரியம் பண்ண வைக்கிறாங்க இது செஞ்சியான குழந்தைக்கு அது கிடைக்கும் அப்படித்தான் சொல்றோம் அது கிடைக்கும் எலுமிச்சம்பு கல்யாணம் இத செஞ்சான நமக்கு ஒரு டிசிப்ளின் வருது என்ன சொல்லிடுறாங்க காலையில நீ நாலு மணிக்கு எந்திரிக்கணும் எதுக்கு கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் ஆகணும்னா உனக்கு கல்யாணம் ஆகணும்னாலோ குழந்தை பிறக்கணும்னாலோ குழந்தைக்கு சீட்டு கிடைக்கணும்னாலோ ஆனால் இதெல்லாம் நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் சும்மா சொல்கிறேன் அதனால வந்து நாலு மணிக்கு நீ எந்திரிக்கணும் எந்திரிச்சு நீ வந்து இதை சொல்லணும் இதை மந்திரத்தை ஜபிக்கணும் தலைக்கி குளிக்கணும் முதல்ல அது பெரிய விஷயம் தலைக்கி குளிக்கணும் தலைமுடி நிறைய இருந்தால் என்ன பண்ணுறது நம்ம கேரளாவில் பிறக்கலை ஆகையினால் தெரியணும் வந்து தலைக்கு குளிக்கிறது பெரிய ப்ராஜெக்ட் தலைக்கு குளிக்கிறதே சில பேருக்கு எந்திரிக்கிறதே ப்ராஜெக்ட் உட்கார்டுங்க மனசுல லட்சியம் எல்லாம் என்ன எனக்கு கல்யாணம் ஆகணும் பாவைய மார்கழி மாசம் வந்து முப்பது நாளும் கோயிலுக்கு காலம்பர வேகமா போறது நோக்கம் என்னென்ன நல்லா ஆள் தான் அதுதான் நோக்கம் நல்ல ஆள் கிடைக்கணும் அப்பா இந்த வெளிநாட்டில்லாம் இங்கேயாவது நமக்கு வந்து பெண்கள் வெளியில் போனால் பயப்படுறாங்க இந்த ஊரில் வெளிநாட்டில்லாம் பையங்க வெளியில் போனால் பயப்படுறாங்க ஏன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்தியன் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் குட் ஹஸ்பண்ட்னு ஒரு எண்ணம் இருக்கு இங்க வந்தா தெரியும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அங்கெல்லாம் அதனால பையங்கள்லாம் சீக்கிரம் வீட்டுக்குள்ள பயப்படுறாங்க பெரியவங்கலாம் பையங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும் பெண் குழந்தைகள் என்னன்னா நம்ம லட்சியம் வந்து சொர்க்கத்தை அடையணும்னு சொல்லி இந்த உலகத்துல ஒழுங்கா வாழ்றது பாருங்க லட்சியத்தை வேற எஞ்சியாவது மறைமுகமா வச்சிருந்தா தான் ஒழுங்கா இருப்பான் ஆகையினால நம்ம சாஸ்திரங்கள் அது முதல்ல சொர்க்கத்தை லட்சியமா வச்சு இங்க ஒழுங்கா பண்றோம் ஆசை இருக்கு இங்க இறந்து போன பிறகு நமக்கு ஒரு விமானம் வரும் நம்ம அங்க போய் சொர்க்கத்துல போய் இருக்கலாம் அங்க எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கலாம் அதெல்லாம் நான் வர்ணிக்கலாம் எண்ட்லஸ் அங்க அவர்ணனீய சுகம் சௌக்கியம் ஆனா ஒரே ஒரு கட்டம் என்ன தெரியுமோ போக போக கொஞ்ச நாள் படிக்க படிக்க புரிய ஆரம்பிக்கும் அங்க போனாலும் திரும்பி வரணும் திரும்பி வந்து என்ன பண்ணணும் திரும்பி இதே காரியத்தை பண்ணணும் புண்ணியம் எல்லாம் பண்ணணும் அப்புறம் இங்க இந்த உலகத்துக்கு வரணும் புண்ணியத்தை சம்பா அங்க வந்து புண்ணியம் பண்ண முடியாது அங்க போயெல்லாம் நவகிரகமோ செவ்வா தோஷ பரிகாரம் எல்லாம் அங்க நடக்காது சொர்க்க இல்ல இங்கதான் எல்லாம் வந்து புண்ணிய பாபத்தை எல்லாம் அனுபவிக்கிறது எல்லாம் இங்கதான் புண்ணியபாபத்தை உண்டு பண்றதும் இங்கதான் அங்கேயும் புண்ணியபாவத்தை அனுபவிப்போம் அங்க போனாலும் புண்ணிய பாபம் இருக்கும் திடீர்னு அக்னி பகவான் எடுபடி ஆயிடுவோம் ஏன்னா அவ்வளவுதான் இங்க புண்ணியம் பண்ணிருப்போம் நொந்துகின்றே புண்ணியம் பண்ண அப்படித்தான் போகணும் போய் அங்க சௌக்யமா இருக்கிறத மனசுல வச்சு இங்க எல்லாம் காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அறியாம மெச்சூரிட்டி வர ஆரம்பிக்கும் பக்குவம் வர ஆரம்பிக்கும் நான் வந்து சொர்க்க லோகம் இருக்குது நரகலோகம் இருக்குங்கிறத பூர்ணமாக நம்புறேன் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது நம்ம சாதாரணமாக சொல்றது உண்டு சுவாமி சொர்க்கம்ங்கிறது இங்கேயே நல்லபடியாக வாழ்ந்தா வாழ்கிற வாழ்க்கை தான் சொர்க்கம் ஒரு பரவாயில்லை அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஆனால் சொர்க்கலோகம் இல்லை நரகலோகம் இல்லைங்கிறதுக்கு நமக்கு என்ன பிரமாணம் பிரமாணம் கிடையாது அதனால நம்ம வந்து நமக்கு அது தெரியாததுனால என் முதுகு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது என் கண்ணுக்கு முன்னாடி இருக்குன்னா உண்மையு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அதனால என் முதுகுக்கு பின்னாடி ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கிறது அது மாதிரி தான் இந்த குழந்தைங்கள்கிட்ட எல்லாம் குழந்தைங்க கிட்டே என்ன பண்ணுறோம் இதெல்லாம் வந்து சைக்காலஜி இந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி ஒரு பொருளை வச்சுருந்தோம்னா அந்த குழந்தைங்கள்டே நீங்கள் அதை எடுத்து இப்படி பின்னாடி வச்சுங்கோ அதை எங்கேயோ காணாமல் போச்சுன்னு தான் நினச்சிப்போம் நம்ம கையில் பின்னாடி ஒழிச்சு வச்சுருக்கோன்னு கூட தெரியாது பாவம் அதுக்கு அது மாதான் நமக்கு சொர்க்கத்தை பத்தினம் புரியுது யம தர்மராஜா கட்டோ புருஷத்துல இந்த உலகம் ஒன்றுதான் இருக்கிறது வேறு உலகம் இல்லை என்று நினைப்பவன் மறுபடி மறுபடி எங்கிட்ட வருகிறான்ஸ்தி பர இத்தி மாணி புனக அயம் லோகா அஸ்தி பரலோகா நாஸ்தி இத்தி மாணி என்று கருதுபவன் புனகா புனகா மே வசம் என் வசத்துக்கு வந்து சேருகிறான் யம தர்மராஜா அதை சொல்ற அடிக்கடி வந்து எங்கிட்ட மாட்டிக்கிறான் என்ன பண்றது நானும் பண்ண வேண்டே இந்த விஷயம் எதற்கு சொல்றேன்னா சொர்க்கத்தை மையமா வச்சு பேச பேச நமக்கு பண்ண பண்ண நம்மள அறியாம நமக்கு ஒரு பக்குவம் வரும் நம்மள அறியாம அதை வந்து வாழ்க்கை கலாச்சாரம் ஒரு காரணம் என்ன ஆகும் எந்த உலகத்துக்கு போனாலும் அனுபவிக்கிற சுகத்துல குறை இருக்கத்தான்ப்பா செய்யும் அப்படிங்கிற ஒரு கன்குளூஷன் ஒரு முடிவுக்கு வருவோம் யைரிஷ்ட் சுவத்தம் பிரச்சயமாசாந்திரிவ்வித்தலோக்கம் விசந்தி ஏம் டயீ தர்மனு காம காமாவீதையில உததே இங்கே வந்து பூஜை பண்ணி யாகம் பண்ணி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறான் அங்கே சொர்க்கத்துக்கு போன உடனே என்னென்ன அங்கே போனால் நல்ல விசாலமான பங்களா ராஜ்பவன் அருமையாக இருக்கு முன்னூறு ரூம் எந்த ரூமுக்கு போகிறதுன்னு தெரியாது ஒரே கான்ஃப்ளிக் ஆயினால அங்கே வந்து ஒரு பெரிய வாஜ்பவன் என்ன பண்ணுறது தெரியல டைனிங் ஹால் ஏகப்பட்டது இருக்கு எல்லாருக்கு அங்கே வசதியா இருக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஏதோ என்னது குவைத்து ஷேக்கா குவைத்து ஷேக்குக்கு ஹண்ட்ரட் அண்ட் 120 வைஷு 120 பாலசன் கட்டி குடுத்துறாரு என்ன புண்ணியமோ என்ன பாபமோ ஆயானே இது வந்து அங்க வந்து இதெல்லாம் தேயதம் புக்த्वा அங்க போன உடனே தே தே புக்த्वा สவர்கலோகம் ವಿಶาล அப்புற என்னங்க அங்க போனவனே இவர் இங்க எவ்வளவு தூரத்துக்கு ரிச்சு எல்லாம் பண்ணிருபாரோ யதா கர்ம ததா ಫಲம் விசா ஓவர் திரும்பவும் சாப் விசா இந்த பாஸ்போர்ட்டை வாங்கி சாப்படி போனான் வந்துடும் பாத்துருவாங்க இங்கேயாவது ஆள் விட்டு தேடுவான் அங்க அப்படி இல்லை அது கரெக்டா வந்துடும் ஜாஸ்தி ஞாபகம் தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களும் ஜீவர்களே அக்கார்டிங் டு பிரம்ம தேவன் வரைக்கும் ஜீவன் தான் உயர்ந்த ஜீவனை நம்ம கடவுளான்னு நினைக்கிறோம் நம்ம ஊர் கவுன்சிலர் நமக்கு கடவுள் தானே வாட்ச்மேனே கடவுளா இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது புரியுது இல்லை வாட்ச்மேனே கடவுள் அப்படி இருக்கிற போது என்ன நமக்கு காரியம் ஆகணும்னா அவங்க கடவுள் தான் அதுதான் எனக்கு காரணம் இது அதனால அங்க போனா அங்க வந்து அந்த உலகத்தில் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கஷீணே புண்ணே மர்த்தியலோகம் விசந்தி இப்படியே திரும்ப திரும்ப என்ன ஆயா ராம் கயாராம் ஆயாராம் கயா ராம் போக்கு வரவு போக்கு வரவு போக்கு வரவு இவனுக்கே அழுத்து போய்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அது என்னன்னு பாத்துருவோமே தோணும் அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு இவ்வளவு தானே அப்படின்னு தோணும் அது சொர்க்க லோகத்தை அடையிற வரைக்கும் சொர்க்க பெருஷா தெரியும் அடைஞ்சதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் இருக்கு எல்லாருக்கும் கல்யாணம் கல்யாணம் ஆயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்ப இவ்வளவு தானா அப்படின்னு ஆயிடுது இல்ல நான் அப்படி நினைக்கிறேன் நமக்கு ஒன்னும் அனுபவம் இல்லை இருந்தா நினைக்கிறேன் எல்லாரோட அனுபவத்தை பார்த்தா நமக்கு புரியுறத இனி நமக்கு வேற அனுபவம் வேணுமாக்கும் இப்ப எல்லாம் இதை பார்க்கும் பொழுது இந்த சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு வரும்பொழுது போயிட்டு இந்த சொர்க்கலோகத்தை பத்தி விசாரம் பண்ற போது தெரிகிறது இது வந்து போயிட்டு வந்துட்டே இருக்கிறதா இருக்கே இனிமே நம்ம எப்படி உண்மையான அந்த குறைவுல நம்மளோ மனசுல ஒரு பக்கம் அதை இருக்கு அந்த நிலையான இன்பம் நித்தியானந்தம் பூர்ணானந்தம் சுத்தானந்தம் அத்வைதானந்தம் பிரம்மானந்தம் இதை வந்து பேரின்பம் குறைவில் துன்பம் இல்லாத பேரின்பம் இதை தேடுகிறது மனசு அதுதான் உபனிஷத்து ரொம்ப அழகா சொல்லியது நீ உலகத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தியானா எந்த உலகத்துக்கு போனாலும் அதுல மூணு குறை இருக்கப்பா அதுல துன்பம் கலந்த இன்பம் நிறைவை தராத இன்பம் மூன்றாவதாக என்னன்னா அடிமைப்படுத்தும் இன்பம் இப்ப பாருங்க இந்த இந்த ஃபேன் இருக்குது ஃபேன் மேலே தலைக்கு மேலே சுற்றுறது நான் ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் ரொம்ப சீரியஸாக ரொம்ப அளவுக்கு மீறி சீரியஸாக திங்க் பண்ணாங்க அளவாக திங்க் பண்ணுங்க இப்போ மேலே ஃபேன் இப்போ இந்த பக்கம் ரெண்டு லைட்டு போட்டிருக்கு இந்த லைட்டு என் முகத்தில் அடிக்கிறது எனக்கு அடிக்கிறதுனால வந்து இப்போ எனக்கு ரொம்ப இல்லை இந்த அஞ்சு நாலு அஞ்சு லைட்டும் போட்டால் இப்படி இருக்கும்னா நான் வந்து வெந்துன்னு தான் உங்களுக்கு டீச் பண்ணணும் வெந்துக்கிட்டே அது என்னென்னா உங்களை பார்க்குற போது சிரிப்பேன் ஆனால் எனக்கு வெந்துருக்கும் அது துன்பம் கலந்த இன்பம் அது இவர் சொன்ன மாதிரி தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலேன்னு பெரியாழ்வார் சொல்ற மாதிரி இந்த கண்ணனை சொல்ற மாதிரி தொல்லை இன்பம் இந்த கண்ணன் பண்ற லூட்டி இருக்கே இந்த லூட்டிக்கு என்ன அர்த்தம் தெரியாது அது ஹிந்தி பாஷ இந்த ரகலை பண்றது இருக்கே லூட்டி ரகலை அது வந்து என்னன்னா அவளுக்கு வந்து சந்தோஷமாவும் இருக்கான் அதே சமயம் கஷ்டமாகவும் இருக்கான் அது வந்து இருக்கிற மாவுலாம் கைய கூட்டி போட்டுருது பூஞ்சிப்பாங்க ஈங்கிறது ஒண்ணுமே நமக்கு சொல்லத் தோண இந்த குழந்தைகள்லாம் சில சமயம் என்ன பண்ணும்னா எல்லாம் வந்து எண்ணெய் எல்லாத்தையும் கொட்டி விட்டு ஹே அப்படிங்கும் நமக்கு வந்து அதை பார்த்தா கோப திட்டவும் முடியாது அதே சமயம் அந்த எண்ணெய் நாம தான் வழிஞ்சோம் நஷ்டமா இருக்கும் சொல்லினு கடங்கார அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நம்ம வந்து பழைய எண்ணெய் வழிச்சு கழிச்சு ஏதோ ஒரு வழியை பண்ணுவோம் அது பேர் தொல்லை இன்பமா இவர் சொல்ற பெரியாண்ட தொல்லை இன்பத்தில் அந்த யசோதை வந்து ஒரு படுத்துற பாட்டை பார்த்து கிருஷ்ண ஜெயந்திதான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன் தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே அது மாதிரி நம்ம வாழ்க்கையில எப்படின்னா அனுபவிக்கிற சுகமெல்லாம் துன்பம் கலந்த இன்பம் துன்பம் கலந்த அது தெய்வீக தொல்லை இன்பம் அந்த கிருஷ்ணரை வந்து யசோதை அனுபவிக்கிறதுங்கிற விஷயம் வேற ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து பேராசை குடிச்சு அலைகிறவர்களே அதனால நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறது எல்லாம் எப்படி ஒருத்தர் சொல்ற ஒருத்தர் வீடு ரொம்ப அழகாக கட்டியிருக்காரு நான் வீட்டுக்குள்ளே என்னை கூப்பிடுறேன் சுவாமி வீட்டுக்கு உங்கள் பாதம் படணுங்கிறார் சரி படட்டும்னு போகிறோம் சரின்னு போகிறோம் போன உடனே எங்கள் உள்ள எல்லாம் போனால் அவர் சொல்கிறார் நம்ம பார்த்துட்டு என்ன சொல்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆர்கிடெக்ட் யார் இன்ஜினியர் யார் என்னெல்லாம கேள்வியெல்லாம் கேட்குறோம் அவர் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சுவாமி எல்லாம் இருக்குது இருந்தாலும் இழுக்கிறார் என்னென்னா இன்னும் கொஞ்சம் சில அசௌகரியங்கள்லாம் இங்கே இருக்குது அது உங்களுக்கு தெரியாது பார்க்கறதுக்கு அது எனக்கு தான் தெரியும் என்ன இருக்கிற சுவாமி தெரியுமா கடன் வாங்கிருக்கேன் தெரியுமா அதெல்லாம் எப்படி அடைக்கிறது ஒரே மனசு கவலையா இருக்கு ஆனா உருத்திட்டே இருக்கு சமாளிக்கிற ஒரு குறை நாம் அனுபவிக்கிற துன்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு குறை இருக்கிறது இது ஒரு குறை அடுத்த குறை என்னன்னா சரி உங்க வீட்டை நீங்க கட்டி விட்டீங்களே நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னா என் தம்பி தம்பி வேற யாரும் என் தம்பியோட அப்ப என்ன சொல்ற நீங்க முதல்ல விவரமா பண்ணிருக்கோம் என்ன சொல்ற இப்ப நான் வந்து என்ன பண்றது அவஸ்து அப்படி சொல்றேன் நான் சும்மா சொல்றேன் இதெல்லாம் நிஜமா பொய்யும் எனக்கு தெரியாது அங்க அப்பப்ப யாராவது கொஞ்சம் கொஞ்சம் சொல்ற விஷயங்கள் தகவல்கள் அப்ப வந்து சொன்னதுனால என்னாச்சுன்னா அவளுக்கு என் ஒய்புக்கு திருப்தி இல்லையா வீடு இந்த வீடு என்னத்தை கட்டி வீடு இந்த ராணி மங்கம் சொல்லுவாங்க இல்லையா திருமலை நாயக்கர் மகள் அவர் பாவம் கஷ்டப்பட்டு கட்டினதுக்கு எங்க வீட்டு மாட்டு கொட்ட மாதிரி இருக்குன்னா எப்படி இருக்கும் அந்த மனுஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கான் சொல்லக்கூடாது ரொம்ப அழகா இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடாதா இது எங்க வீட்டு மாட்டு கொட்ட மாதிரி வாழ்க்கையில எவ்வளவு திருப்தி இருக்கு அப்புறம் திருப்தி வர மாட்டேங்குது அதிருப்திகரத்துவ தோஷம்னு பேரு அது ஒரு குறை நம்ம ரொம்ப டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் சரி பரவாயில்ல இப்ப இந்த ஃபேன் எடுத்துக்கிட்டேன் இந்த எனக்கு வந்து அது ஏதோ சத்தம் கேட்கறது சத்தம் இல்லாம இன்பமா இருந்து இது ஒண்ணு பெரிய சத்தம் இல்லை சும்மா சொல்றேன் ஒரு வார்த்தை இந்த சத்தம் கேட்கறது சத்தம் கேட்கறதுனால என்னன்னா அது துன்பம் கலந்த இன்பம் சரி இந்த ஃபேனை காட்டுல இன்னொரு வகையான சிங்கப்பூர்ல பாத்தேன் அது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து காத்து சத்தமும் கேட்காது காத்தும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்க அப்ப இந்த ஃபேன்ல எனக்கு வந்து திருப்தி இல்லைன்னு அர்த்தம் அது திருப்தி கரத்துவம்னு பேர் சரி ஃபேன் ஆஃப் பண்ணிடலாமா என்னத்துக்கு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பத்தி இவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க அடிமைப்படுத்தும் இன்பம் அடிமைப்படுத்தும் இப்ப அதனால நமக்கு வந்து நம்ம வச்சிருக்கிற விஷயங்கள்லாம் எல்லாம் என்னென்ன மூணு குறை இருக்கு ஒன்னு துன்பம் கலந்த தன்மை நாம் அனுபவிக்கும் இன்பங்கள் துன்பம் கலந்த தன்மையோடு இருக்கிறது நிறைவை தராத தன்மையோடு இருக்கிறது நம்மை அடிமைப்படுத்தும் தன்மையோடு இருக்கிறது நாம் அனுபவிக்கின்ற இன்பங்கள் இந்த மூன்று வகை குறைபாடு உடையதாக இருக்கிறது அப்ப நம்ம விரும்புகிற இன்பம் எப்படிப்பட்டது இதுக்கு நேர்மாறா போட்டுக்கணும் துன்பம் கலவாத இதற்கு நிகராகவோ இதற்கு மேலாகவோ இல்லாத என்னை அடிமைப்படுத்தாத இன்பம் எனக்கு வேண்டும் துன்பம் கலவாத நிறைவை முழுமையாக தருகின்ற அடிமைப்படுத்தாத இன்பம் எனக்கு தேவை அது எங்க கிடைக்கும்னா எந்த கடையில் கிடைக்கும்னா அது எங்கேயும் கிடைக்காது அதுதான் முதல்ல முதல் ரெண்டு நாள்ல சொன்னது அது நீயே அது நீயே துன்பம் கலவாத இன்பம் உனது உண்மை வடிவம் நிறைவான இன்பம் நீயே எதையும் சார்ந்திராத இன்பம் நீ ஏ தத்துவத்தில் வேதாந்தத்தில் என்ன சொல்லுகிறோம்னா உன்னுடைய இன்பத்துக்கு புத்தி கூட தேவையில்லை மனசு கூட தேவையில்லை ஏனென்றால் நீயே அது அதுவே நீ இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப அப்டிராக்டா தோணும் அதிசூக் மனசுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட பார்த்து ரசிச்சு அதனாலேயே இன்பம் பழகினவர்கள் அதனால உலகத்துல பழக்கத்துல என்னன்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வேணும் நமக்கு சந்தோஷத்துக்கு அதனால அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறவன் அனுபவிக்கிறதுக்கான பொருள் சந்தோஷம் அப்படின்னு மூணு அம்சம் இருக்கு அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் அனுபவம் என்று மூன்று இருக்கு ஆனா தத்துவங்களோ தத்துவ நூல்களோ என்ன சொல்லுகிறதுனா தத்துவ நூல்களெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா அந்த மூன்று கிடையவே கிடையாது அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் அனுபவம் என்று இன்பத்தை நுகர்பவன் இன்பத்தை தரும் பொருள் இன்பம் என்று மூன்று கிடையாது இன்பத்தை இன்பத்தை அனுபவிப்பவனும் நீயே இன்பத்தை தரும் பொருளும் நீயே அந்த இன்பமு நீயே சோகிர் அல ஆத் ஆஷ்டமரவிய மாணவ ஆத்மே சார் இப்படி ஆத்மீட ஆத்மதி இப்படி எத்தனையோ வேத மந்திரங்கள் வேத மந்திரங்கள் பகவத்கீதை போன்ற கிரந்தங்கள் எல்லாமே இதை பற்றி சொல்லுகிறது நீங்க இதை புரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம்தான் ஆகினாலும் நான் இப்ப என்ன சொல்ல விரும்புறேன்னா நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து விவேகம் வர வரும் விவேகம்னா என்னன்னா இது எவ்வளவுதான் இந்த உலகத்துல எத்தனை பிரம்ம பதவி அடைஞ்சா கூட நமக்கு முழுமைங்கிறது கிடையாது வேதத்துல ஒரு மந்திரம் சொல்லுகிறது அதாவது மனிதனுடைய இன்பம் மனித கந்தர்வர்களுடைய இன்பம் தேவகந்தர்வனுடைய இன்பம் பித்ருக்களுடைய இன்பம் கர்ம தேவர்கள் தேவர்கள் இந்திரன் பிருகஸ்பதி அந்த யூனிட் ஆஃப் சுகம் அது கூடிக்கிட்டே போகுதுன்னா இப்ப வந்து ஒரு பள்ளிக்கூடம் எடுத்துக்கிட்டா மாணவனை காட்டிலும் ஆசிரியர் சுகமா இருக்காருன்னு மாணவன் நினைக்கிறான் இல்லையா ஆசிரியருக்கு நமக்கு ஆசிரியர் சுகமா இருக்கார் அப்படின்னு மாணவன் நினைக்கிறான் என்ன நினைக்கிறாங்க பதவியும் பெருமையும் இருக்கு அவர் ரொம்ப சுகமா இருக்கார் அப்படின்னு பிரின்சிபால் நினைக்கிறார் பிரின்சிபால் என்ன நினைக்கிறார் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சுகமா இருக்கு அப்படின்னு அவர் நினைக்க கூடும் இப்படியே நம்ம எல்லாருமே எல்லாரும் நினைக்கலாம் குழந்தைகள்லாம் நினைக்கிறோம் அம்மா அப்பா ரொம்ப நம்மளை போட்டு அடக்கி ஆள்றாங்க அம்மா அப்பா ரொம்ப சௌரியமா இருக்காங்க நினைச்சு இருக்கும் குழந்தைகள் அம்மா அப்பா எல்லாம் நினைச்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நமக்கு நமக்கு ஒரு பொறுப்பு இல்லையா அதுக்கு எல்லாம் பொறுப்பு இல்ல நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குறான் எப்பவுமே என்னென்ன அந்த தாரத்தமியம் கிரடேஷன் கூடின்றே போகுது சில பேர் பார்த்தா நினைப்பாங்க சாமியார் ரொம்ப சௌகரியமா இருக்காரு என்ன பார்த்து நினைக்க கூடும் அவர் பாருங்க மேலே உட்கார்ந்து பீடத்துல உட்கார்ந்து பேசுறாரு பாருங்க அவருக்கு ஒரு அவருக்கு காரலா இருக்கு அவருக்கெல்லாம் ஆழ்கள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம நினைச்சுட்டு இருப்போம் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்குன்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம் இல்லேன்னு சொல்லலை அது ஏதோ மேற்போக்கா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லேன்னு யாரு சொன்னா மேற்போக்கா இருக்கிற மாதிரி இருக்கு இது மாதிரி தேவர்களுடைய ஆனந்தம் இந்திரனுடைய ஆனந்தம் பிருகஸ்பதி ஒரு தேவ குருவினுடைய இன்பம் அப்புறம் பிரம்மாவனுடைய இன்பம் எல்லாம் சொல்லி அந்த இன்பம் இங்க உலகத்துல இருக்கிற ஞானிக்கு இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது மற்ற மெஞ்ஞானிக்கு அதே பேரின்பம் இருக்கிறது அதே இன்பம் இருக்கிறது இன்பம் இடையராது துன்பத்துள் துன்பம் கெடின் குரலா இருக்கு ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து எவ்வளவு குரல் பாருங்க செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் இது போன்ற குரல் பகவத்கீத்தை இந்த சாஸ்திர விஷயங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு நாம் பார்க்கும்பொழுது தெரிகிறது சொர்க்கலோக சுகம் வந்து நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் கூட இந்த டிஸ்கிரிப் பார்க்க நமக்கும் வேண்டான்னு தோல்டும் முதல்ல ஒரு காலத்துல வந்து இந்த அமெரிக்காவை பத்தி ஆசைப்பட்டு இருப்போம் இப்போ ஒரு ஒருத்தரும் அமெரிக்காவை பத்தி சொல்றதை கேட்டா நிறைய பேருக்கு என்ன தோன்றுறது தோன்றதுன்னு நினைக்கிறேன் எனக்கு பட்டாத்தான் தெரியும்னா படுங்க இப்ப வந்து ஒரு ஒருத்தர் அமெரிக்காவை பத்தி சொல்றது இல்ல இருந்தாலும் தர குடிமக்கள் தான் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா ஸ்ரீலங்கா ஜனங்களெல்லாம் சொல்றாங்க நம்ம போற போது சொல்லுவாங்க சுவாமி எங்க நாட்டிலயும் எங்களுக்கு இடம் இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்தியாவிலும் எங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க இங்க எங்க நாட்டுலயும் பிரச்சனை அதனாலதான் நாங்க இவ்வளவு வெகிமெண்ட்டா இருக்கோம் ரொம்ப கோபத்துல இருக்கோங்கிறாங்க தாங்க முடியல ஏன்னா அவங்க அகத்தின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ அகத்தினா என்ன அர்த்தம் கதி இல்லேன்னு அர்த்தம் புகலிடமே இல்லைன்னு அர்த்தம் அது வேற விஷயம் அவங்க கனடாவில் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க எந்த நாட்டுல இருந்தாலும் அவர்கள் இரண்டாந்திர குடிமக்களே அது மாதிரி இப்ப இது நமக்கு இப்ப வந்து அமெரிக்காவில வந்து இப்படி எல்லாம் திரும்ப திரும்ப பெரியவங்க சொல்ல கேட்க நிறைய பேர் படுற அவஸ்தையெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு என்ன தோணும் வேண்டா இந்த அமெரிக்கா நம்ம பழங்காலத்தூமி உடனே அதனுடைய வளத்தை எல்லாம் பார்த்துட்டு நம்ம பேசாம இங்கே இருந்துடலாமே ராமர் சொன்னார நம்முடைய அம்மாவும் தாயும் தாய் நாடும் சொர்க்கத்தை காட்டில உயர்ந்தது அப்பா அதுதான் ஹோம் சிட்டிங்கிறோம் என்ன இருந்தாலும் நமக்கு சைக்கலாஜிக்கலா அதுல ஒரு ஒரு அஃபெக்ஷன் இருக்கு யாரா இருந்தாலும் சரி அந்த ஹோம் சிட்டி ஹோம் வில்லேஜ் அதெல்லாம் இருக்கு அந்த ஒரு மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு நமக்கு சின்ன வயசுல நாம ஒரு பயஞ்சி இருபது வயசு வரைக்கும் எங்க வளர்றோமோ அந்த ஊர்ல நமக்கு பற்று நம்மளை அறியாம ஆழமான மனசுல உட்கார்ந்துருக்கும் அது என்னைக்குமே அது நீக்க முடியாது ராமர் சொல்றாரு ஜனனி ஜென்ம பூமி தாய் ஜென்ம பூமி அது மாதிரி இந்த சொர்க்கத்தை பத்தின டிஸ்கிரிப்ஷன் வேதத்துல சொல்லும் எல்லாம் ரொம்ப நல்லா சொல்லிட்டே வரும்போது கடைசியில என்ன சொல்லும்னா அங்க போனாலும் உனக்கு பிரச்சனை இருக்கு அங்கையும் ஏற்றத்தாள் உண்டு அங்கேயும் வந்து தேவேந்திரன் வராருனா நீ எந்திரிச்சு நிக்கணும் நீ அவனுக்கு சாமரம் வீச வேண்டி இருக்கும் அங்கேயும் கட்டுப்பாட்டுல நீ வாழ வேண்டி இருக்கும் நீ ஏதாவது தப்பு பண்ணினாலும் கேள்வி கேட்பான் தேவேந்திரனுக்கு இருக்கிற ப்ரீடம் உனக்கு கிடையாது ஈவன் அக்னிக்கு இருக்கிற ஃப்ரீடம் உனக்கு இருக்காது அக்னிக்கோ குபேரனுக்கோ இருக்கிற ஃப்ரீடம் உனக்கு இருக்காது அப்படி எல்லாம் சில வார்த்தைகள் எல்லாம் கேட்கிற போது வேண்டாம் பா இங்க பட்டதே போரும் இனி அங்க வேற போய் படணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொர்க்கலோகத்திலேயே ஆசை குறைய ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கணும் அது ஆரம்பிக்குமா அது அதிர்ஷ்ட சக்தி நம்மளை அறியாம அது வேலை செய்யும்னு சொல்லுகிறது நம்ம சாஸ்திரம் ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேருந்தே சாஸ்திரத்தை நம்ப ஆரம்பிச்சுட்டோமா சாஸ்திரம் சொன்னபடி வாழ ஆரம்பிச்சிட்டோமா அதெல்லாம் நேற்று வரைக்கும் நான் ஒத்துக்கிட்டு இருக்கேன் அதை வச்சு தான் பேசுறேன் நீங்க நம்பினீங்களோ இல்லையோ அது வேற விஷயம் என் டாக்கு அது நம்பி ஆகணும் ஆகையினால என்னுடைய சொற்பொழிவுக்கு அது ஒத்துக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் போய் நீங்கள் விடுறது விட வச்சதுக்கிறது வேற விஷயம் அது நாம் வந்து அதை நம்பிட்டோம் என் மனசு என் வாக்கு என் காயம் எல்லாத்தையுமே நான் வந்து தர்மத்தில் ஈடுபடுத்துறது மனம் போன போக்கில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி சொர்க்கத்தை லட்சியமாக வச்சு நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சாஸ்திரத்தில் வந்து ஈஸ்வரனை லட்சியமா வச்சுன்னு கூட சொல்ல சொர்க்கத்தை லட்சியமாக வச்சுன்னு தான் ஆரம்பிக்கிறது சொர்க்கலோக சுகம் கிடைக்கும் அதுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவார் எப்பவுமே என்னன்னா நீ வந்து எனக்கு ஒரு லட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் உண்டியில போடுவேன் அதுதான் நம்ம பழக்கம் அதுவும் நான் வந்து இந்த லட்ச ரூபாயிலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சம்பாதிச்சு அதுல வர வட்டியை வச்சுட்டு ஆயிரம் ரூபாய் போடுவேன் லட்சம் ரூபாய் வந்துடுச்சுன்னா உடனே இந்த லட்ச ரூபாயில எடுத்து எடுத்து ஆயிரம் ரூபாய் மாட்டேன் அந்த லட்சம் விட்டு சம்பாதிச்சு திருப்பதியில அதுக்கு ஏதோ பைசா கொடுக்கறோம் வேற விஷயம் அங்க குடுத்துட்டா போறோம் வந்து இதை எடுத்து போயிடுவார் இந்த சொர்க்கலோகத்துல இருக்கிற ஆசை நமக்கு குறையும் நைராஷ்யமேவாஸ்திரே அது வந்து வேதம் நன்றாக வர்ணிக்கிறது பரீட்சிய லோகான் கர்ம சித்தான் பிராமணோ நிர்வேத மாயான் சொல்லுகிறது கொஞ்ச நாள் ஆன பிறகு அவனுக்கு புத்தி வருது அவன் அறியாம அவனுக்கு விவேகம் வருகிறது விவேகம் வந்தவுடன் என்ன சொல்றான்னா அவனுக்கு இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் சுகத்தை அடையணுங்கிற ஆசை குறைஞ்சு போய்விடுறது குறைஞ்சு போனதுனால என்ன ஆகுதுன்னா அவனுக்கு அந்த குறைஞ்சு போனது அந்த ஆசை குறைஞ்சது நிக்கணும் இல்லையா இந்த ஆசை இன்னைக்கு வந்து ஆசை போயிடும் அனுபவிச்சா ஆசை போயிடும் திரும்பவும் ஆசை வந்துடும் அதுதான் பிரச்சனை ஆசையில இன்னைக்கு தோசை சாப்பிட்டா தோசையை பத்தின ஆசை இன்னைக்கு போயிடும் அப்புறம் ரெண்டு திரும்பவும் தோசை சாப்பிடணும்னு ஆசை வந்துடும் அது மாதிரி நமக்கு இப்போ இப்ப கிளாஸ்ல இருக்கிற போது ஆசை போயிடும் ஆமா சுவாமி சொல்றது ரொம்ப கரெக்ட் இந்த துன்பத்தை வர்ணிக்கிறத பார்த்தா நமக்கு வேண்டான்னு தான் தோன்றது அப்படின் அப்புறம் வெளியில போய் ஒரு பேப்பரை பார்த்த உடனே வாங்குவ ஒரு அறை வாங்கினால் ஒரு அறை இலவசம் அத பார்த்த உடனே எல்லாம் மறந்து போயிடும் விலகல என் லைஃப்லயே முத முதல்ல ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் இன்னைக்குதான் பார்த்தேன் என்ன தெரியுமா ஒரு இந்த சிம்மக்கல்ல அந்த சிம்மக்கல்லுக்கு போற போது வக்கீல் புது தருவா இப்படி போனா வக்கீல் பூத்தரு இப்படி போனா இந்த வடக்கு வெளி வீதியிலிருந்து சிம்மக்கலுக்கு இப்படி பாதை பெரியது அந்த இடத்துல ஒரு டாய்லெட் இதெல்லாம் இருக்கு அதுக்கு பக்கத்துல இந்த வக்கீல் பூத்தருக்கு போற பாதையில நீங்க பாத்தீங்கன்னா கவனிச்சு பாருங்க இப்படி போறபோது மேல ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் என்ன தெரியுமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே இதனை சொல்லி மகிழ்வீர் சொல்லி மகிழ் கிரும ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே கீழ வந்து இதை சொல்லி மகிழ்வீர் சொல்லி மகிழ்வீர் அப்படி போட்டுருந்தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நல்லவேளை இப்படியாவது விளம்பரம் எல்லாம் நடக்கிறது நாட்டுல அது இந்த இதெல்லாம் வந்து இந்த நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆசை குறைஞ்சதுக்கு பிறகு அப்புறம் நம்ம சாஸ்திரம் சொல்றது நீ வந்து உன்னுடைய வேலையெல்லாம் உடனே விட்டுடாத அதை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணினாத்தான் இந்த இந்த ஆசை நீங்கிறதுங்கிறது நிக்கும்ங்கிறது இந்த விவேகமும் வைராக்கியம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல இதுக்கு நமக்கு நம்ம தர்மத்தை கடைபிடிக்க பிடிக்க நம்மளியாம விவேகம் வேலை செய்யும் இந்த விவேகம் வேலை செய்யறதுங்கிறது ரெண்டு வகையானது ஒண்ணு நாமளா திங்க் பண்ணி விவேகத்தை டெவலப் பண்றது அறிவு பூர்வமா அதுக்கு வந்து அது டிஸ்கிரிமினேஷன் டிஸ்கிரிமினேட்டிவ் பவர்னு சொல்றோம் அதனால நாமளே யோசிச்சு பாக்குறது இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற சுகதுக்கங்களை விசாரம் பண்ணி பாக்குறோம் நம்மளாம நமக்கே விவேகம் வருது ஒன்னும் தாற்பம் இல்லப்பா எல்லாம் நிக்காது நிலையில்ல நிலையில்லாத இவ்வுலக வாழ்க்கை நிலையில்லாத இன்பம் சதம் அல்ல உற்றாரும் சதம் அல்ல உற்று பெற்ற பேரும் சதம் அல்ல எதுவுமே சதம் அல்ல நின்றாழ் சதம் அப்படின்னு கடவுள பட்னத்தார் பாடின மாதிரி இதெல்லாம் ஒன்னும் சாஸ்வதம் கிடையாது காலன் வரும் கண் பஞ்சு அடையும் முன்னே கடைவாயில் பால் படுமண்ணே ஊரார் கூடி அழுமண் அழு முன்னே குற்றாலத்தானையே கூறு ஆகையினால இதெல்லாம் நமக்கு கேட்க கேட்க படிக்க படிக்க நீ நாளும் நிலை நெஞ்சே நிலை பெறுமாறு எண்ணுது ஏல் இப்படி எல்லாம் நிறைய சத் சங்கத்துல நிறைய பெரியவங்கள்டு கேட்க கேட்க நமக்கு வந்து அறிவு பூர்வமா விவேகம் உண்டாகிறது ஒண்ணு ஆனா நம்ம தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனால அது ஸ்ட்ராங் ஆயிடு உறுதியாய் நம்ம விடாம ஒழுங்க தர்மத்தை கடைபிடிக்க கடைபிடிக்க நம்மளை அறியாம அந்த விவேகம் வந்து வேலை வர வர ஆரம்பிக்கும் ஆனா அந்த விவேகத்தை உறுதிப்படுத்துறதுக்கு நம்முடைய சொல்லுகிற சாதனம் கர்மயோகம் கர்மயோகம்னா என்ன அர்த்தம்னா நீ குடும்பத்திலயே இருக்கணும் உன் வேலையை ரொம்ப ஆர்வத்தோட செய்யணும் எந்த ஒரு ஆர்வத்தோட குடும்பத்துல நீ வந்து குடும்ப வாழ்க்கையை தொடங்கினியோ அதே ஆர்வத்தோட இருக்கணும் ஈவன்தோ நீ உனக்கு இந்த குடும்பம் நிலை இல்லாதது உன்னுடைய வாழ்க்கை நிலை இல்லாதது அப்படின்னு உனக்கு புரிஞ்சாலும் நீ விட்டு கூடாது புரியுது எனக்கு என்ன புரியுது எனக்கு இந்த உலக வாழ்க்கை சாஸ்வதம் கிடையாது மனைவி நிரந்தரம் கிடையாது மனைவியோட உடல் வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது குழந்தைகளுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லை எதுவுமே நிலை இல்லாதது என்ன இன்றைக்கு இருந்தாரே நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ திடம் இல்லையே அதனால வந்து நாள் என்ன நாளை நாளை என்றொரு நாள் வருமா அப்புறம் வந்து நாளது உயிர் இருக்கும் வாழ் தினமபி ரஜினி சாயம் பிராத்தா சிசிர வசந்த புனர் ஆயாத்தா கால கிரீடதி கச்சதி ஆயு ஆயுசு தினம் குறைஞ்சிக்கொண்டே போகிறது இதெல்லாம் படிச்சாலும் தெரிஞ்சாலும் வீட்டை விட்டுறக்கூடாது வீட்டுல ரொம்ப ஆர்வத்தோட காரியம் பார்க்கணும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மனசுக்குள்ள வச்சுக்கணும் நாம் பண்ற வேலையெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் சுகத்துக்காக அல்ல அப்படிங்கிற எண்ணத்தோட குடும்பத்துல இருந்து காரியம் பண்ணிட்டு இருக்கணும் இந்த மனசுக்குள்ள இந்த எண்ணம் இருக்கணும் ஆழமான மனசுல என்ன எண்ணம் இருக்கணும் வீட்டுல எல்லார்டையும் அன்பு செலுத்தணும் ஏதோ மூட் அவுட் மாதிரி இருக்கக்கூடாது எப்ப பார்த்தாலும் ஒரு ஏதோ வேக்குவமா இருக்கக்கூடாது பெருமையோட என்ன மாட்டிக்கிட்டோமே தெரியாம வந்துட்டோமே அப்படி இருக்கக்கூடாது ரொம்ப உற்சாகமா இருக்கணும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கணும் வாழ்க்கை நிலை இல்லாததுதான் நம்முடைய பணம் நிலை இல்லாதது நம்முடைய அழகு நிலை இல்லாதது இந்த உடல் நிலை இல்லாதது புகழ் நிலை இல்லாதது எதுவுமே நிலை இல்லாததுதான் ஆனாலும் கிருஷ்ணர் ஒரு அழகா வச்சிருக்கார் ஸ்லோகத்துல அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்த பஜஸ்வமாம் அதுக்கு நான் சமீபத்தில் ஒரு அற்புதமான வியாக்கியானம் பார்த்தேன் அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்த பஜஸ்வமாம் இந்த இடத்துல லோக சப்தத்துக்கு தேகார்த்தா தேகம் அர்த்தம் லோகம் உடல் அர்த்தம் அதாவது நிலையில்லாத துன்பமயமான உடலை பெற்றுள்ள நீ நிலையான இன்பமயமான எண்ணெய் வழிபட்டு கடை தேர்வாயாக அர்த்தம் நிலையான நிலையற்ற துன்பமே உருவான உடலை பெற்றுள்ள நீ இன்பமே உருவான துன்பமற்ற இன்பமே வடிவான என்னை வழிபட்டு கடைத் தேர்வாய் விளக்கம் சொல்ற ஆசிரியர் சொல்றார் அனித்யம் என்று சொன்னதினால் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா என்ன தெரியுமா அதற்கு பொருள் காலத்தை வீணாக்காதே என்று பொருள் அனித்யம் என்ற சொல் காலத்தை வீணாக்காதே என்ற கருத்தை கொடுக்கிறது அசுகம் என்ற சொல் இந்திரிய சுகத்தை நாடாதே என்று சொல்லுகிறது என்ற வியாக்கியானம் ராமராய கவி அனித்தியம் அசுகம் லோகம் இமம் பிராப்தாம் நான் என்னமோ ராமராய கவின்னு சொல்றேங்கிறது தெரிஞ்சவங்க சில பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாம் அடிக்கடி பேசுறதுனால ராமராய ராமராய கவியின்னு ஒரு பெரிய வியாக்கியானகர் தான் அவர் பண்ணியிருக்கிறார் அது வேற விஷயம் அப்போ நம்முடைய காலத்தை வீணாக்காது புல நின்பங்களில் நம்முடைய வாழ்க்கையை வீணாக்காது இறைவனை சார்ந்து செய்ய வேண்டியதை செய்யணும் நான் இந்த கர்மயோகம்ங்கிறத நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன் கர்மயோகம்ங்கிறது கருத்து என்னன்னு கேட்டா நாம் எந்த வாழ்க்கையை தொடங்கினோமோ அந்த வாழ்க்கையில் நமக்கு விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை முகம் சுழிக்காமல் அகம் கோணாமல் சந்தோஷமாக செய்துவிட்டு உலகத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறது எதிர்பார்க்காமல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம் சந்தோஷத்துக்கு எதையும் எதிர்பார்க்க எதிர்பார்க்காம இருக்கிறதுனா என் சந்தோஷத்துக்கு எதிர்பார்க்க கூட நிறைய பேர் கேப்பாங்க கர்மயோகம் கர்மயோகத்தை பற்றிய விளக்கங்களில் நிறைய குழப்பங்கள் இருக்கு கர்மயோகம் பல டெபனேஷன் ஏகப்பட்ட விஷயம் அதுக்கு டெபனேஷன் நிறைய வியாக்கியான இருக்கிறதுனால எந்த வியாக்கியானத்தை எடுத்துக்கிறதுன்னு தெரியல இந்த கர்மயோகம்ங்கிறது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்டாகவே இருக்கு ஆனா சிம்பிள் சப்ஜெக்ட் தான் ஒன்றும் கஷ்டம் இல்லை நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சுட்டு சுகத்துக்கு உலகத்துல எதையும் சார்ந்துடாம இருக்கிறது அவ்வளவுதான் எதிர்பார்க்காம இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா கடவுள்கிட்ட வந்து நீ கொடுத்த வேலையெல்லாம் நான் செய்யறேன் ஆனா உங்ககிட்ட நான் ஆரோக்கியத்தை கேட்க மாட்டேன் ஐஸ்வர்யத்தை கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் உறுதியா சொல்றது எனக்கு வந்து வயசை கூட்டுன்னு கேட்க மாட்டேன் எனக்கு வியாதி வைய வியாதி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் எனக்கு கடன் இல்லாமல் பண்ணுன்னு கேட்க மாட்டேன் என் குழந்தைகளுக்கெல்லாம் அதை கொடு இதை கொடுன்னு நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் கஷ்டமா இருக்கும் ஆனால் இதை நீங்கள் கேட்கறதுக்கு ஐம்பது வயசுக்கு அப்புறம் தான் கேட்க முடியும் கேட்க மாட்டேங்கிறத கேட்கறது ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்கு பொறுப்பு இருக்குது நீங்கள் குழந்தைங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஆகணும் அது அவசியம் உங்க கடமை ஆனா உங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நல்லா இருக்கணும்னு சொல்லணுமே தவிர ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் கூடாது அது அக்கார்டிங் டு நல்லது இல்லது உங்களுக்கு நல்லது இல்லை உங்களுடைய ஆத்ம கஷேமத்துக்கு நல்லது இல்லை நிலையில்லாத உலக வாழ்க்கைக்கு பிரார்த்தனை எத்தனை தடவை பண்ணுவீங்க அதுக்கு ஒரு லிமிட் வேண்டாமா எண்டு லசா பண்ணிட்டே இருக்கிறதா பண்ண வேண்டியது இனிமேல் அவங்க நீங்க இல்லை இனிமேல் அவங்களுக்கு அந்த பொறுப்பு வந்தாச்சு இனிமேல் நீங்க வந்து போகிற வழிக்கு புண்ணியத்தை தேடணும் மரண சமயத்தில் வந்து சந்தோஷமா சரீரத்தை விடணும் வாழ்க்கையை பூர்த்தி பண்ற போது எப்படி சினிமாவில் வணக்கம் என்னத்துக்கு பரவாயில்லை அவஸ்து அதனால இப்படி எதோடு நிறுத்த இப்ப இந்த கர்மயோகம் பொருள் என்னன்னு கேட்டா நாம வந்து ரொம்ப உற்சாகத்தோட உலகத்துல வேலை செய்யணும் பார்த்தா உலகத்துல பற்று பேராச வச்சிருக்கிறவனை காட்டுல நல்லா வேலை செய்யணுங்கிறார் கிருஷ்ணர் ஆனா அவனை மாதிரி ஒட்டப்படாதுங்கிறார் அவனை மாதிரி வேலை செய்யணுங்கிறார் பேராச பிடிச்சவன் எப்படி பிசாச்சி மாதிரி வேலை செய்வானோ பெரும்பாலும் அப்படி வேலை செய்யறது இல்லை அவன் பணம் தான் அதனால வந்து ஆனா ஒன்னு வச்சுப்போ ஒரு வார்த்தைக்கு ஒத்துப்போம் பேராசை பிசாச்சு மாதிரி அதே மாதிரி நீ ஆசை இல்லாம பிசாச்சி மாதிரி ஆனா அவன் வைக்கிற மாதிரி பற்று நீ வைக்க கூடாது நீங்க வேணா பகவத்கீதை எடுத்து பாருங்க மூணாவது அத்தியாயம் இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் சக்தா கர்மணிய வித்வாம் வித்வாம் ாரோட பற்றோடு எப்படி செயல் புரிகிறார்களோ அப்படி அறிவாளிகள் பற்றற்றவர்களாய் செயல் புரிந்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் சொல்லி ஞானிகளுக்கு சொல்றாரு ஆனா நான் வந்து அதை கர்மயோகிக்க இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம என்ன பண்ணணும்னா வேலை தன் கடன் அடியேனையும் தாங்குதல் தாங்கினா தாங்கு தாங்காட்டிப்போம் என் கடன் பணி செய்து கிடப்பது அது அவருடைய டியூட்டி அவர் வேற வழி இல்லை அவர் ஈஸ்வரன் வேற நியத்திய கால ரஷ்ணம் பண்ணி பண்ணிதான் ஆகணும் ஆகையினால இது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் நான் சொல்ற கர்மயோகம் சாதாரண கர்மயோகம் ஒண்ணு இருக்கு நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன ரிசல்ட் வந்தாலும் ஏத்துக்கிறது அது ஒரு அது வந்து ஒரு உலகத்துல வந்து நீங்க செய்ய வேண்டியது ரெண்டாவது அத்தியாயத்துல முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துல எல்லாத்துக்கும் சொல்லணும் நம்பரை சொல்லணும் தெரிஞ்சா சொல்லுவோம் ஞாபகம் இருந்தா சொல்லுவோம் ஆஹ் என்னால் அதுல சொல்றார் இன்பமோ துன்பமோ வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் மனதிலே அதை சமமாக செய்துள்மே கிரு கர்மத்தை வந்து ஒழுங்கா பண்ணு என்ன வந்தாலும் அதை ஏத்துக்க தயாராயிரும் அது ஒரு பாவனை இது பண்ண பண்ண என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு விவேகமும் வைராக்கியமும் உறுதியாயிடும் விவேகம் என்றால் நிலையில்லாதது எது நிலைத்தது எது என்கின்ற தெளிவான பகுத்தறிவுக்கு விவேகம் பெயர் நித்தியா நித்திய வஸ்து விவேகா இந்த உலக வாழ்க்கையில் நித்தியமானது எது அனித்தியமானது எது என்கின்ற பகுத்தறிவுக்கு விவேகம் என்று பெயர் இந்த விவேகம் கர்மயோகம் நன்கு செய்ய செய்ய உறுதியாகும் உறுதியாயிடும் அடுத்தது என்னன்னா அந்த விவேகம் வந்தாச்சுன்னு சொன்னா அடுத்தது இந்த அனித்திய விஷயத்துல நமக்கு பற்றற்ற தன்மை வந்துடும் பற்றற்ற தன்மைனா அர்த்தம் அதுல விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது நிறைய பேர் உலகத்தில் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஹோட்டலுக்கு போறாங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க அங்கே சினிமா பாட்டு கேட்கறாங்க அரெக்டை அடிக்கிறாங்க சுத்துறாங்க மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பத்தி நமக்கு வந்து பொறாம கிடையாது நமக்கு அந்த வாழ்க்கையில விருப்பம் கிடையாது அந்த வாழ்க்கையில் நமக்கு வெறுப்பும் கிடையாது நமக்கு போர் கடவுள் நமக்கு புரிய வச்சு அந்த கரடுமுரடான சுகம் நமக்கு வேண்டாம் அப்படி நாம தப்பிச்சு அதுக்கு பேர் தான் வைராக்கியம் வைராக்கியம் என்ன வைராக்கியம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவன் மூஞ்சியில முழிக்கிறதுலன்னு ஒரே வைராக்கியமா இருக்கான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரே வைராக்கியமா இருக்கான் அப்படிங்கிறாங்க இது வைராக்கியத்துக்கு அர்த்தம் ஒரே வைராக்கியமா இருக்கான் வைராக்கியம் சொன்னா பற்றம் விராகசிய பாவகா வைராக்கியம் பிடிவாதத்தை போய் வைராகியம் என்ன சொல்றது வேதாந்தமே டீச் பண்ண முடியாது இப்படிப்பட்ட ஆள்டேனா அவர் வைராக்கியத்துக்கு அவர் டிக்ஷனரியில் மீனிங்கே வேற அப்ப நான் ரொம்ப நேரம் வைராக்கியம் சொல்லிட்டு போது அவருக்கு புரியவே புரியாது நான் வந்து நான் பேசிட்டு போவேன் என்னோட அர்த்தத்தில் யற்ற வாழ்க்கை இன்பத்திலே நமக்கு விருப்பம் வெறுப்பும் இல்லாத நீ அனுபவி உனக்கு புத்தி வரவே வந்துட்டு போறது ஏதோ தப்பித்தவரு எனக்கு புத்தி இப்ப கொடுத்துருக்காரு கடவுள் அதனால நான் இப்ப அப்படி இருக்கேன் நீ வந்து இருக்கிறத பத்தி நான் வருத்தமே படலையே சந்தோஷமா இருக்கு நிறைய பேருக்கு இது ப்ராப்ளம் என்னன்னா இவங்க மாறிட்டால் அவங்களும் மாறிடணும் அது வம்பு வீட்டில் அப்படித்தான் தனக்கு பிடிச்சதெல்லாம் வந்து இன்னொருத்தருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம் நம்ம இது ரொம்ப தப்பு நமக்கு தெரியணும் அப்புறம் அவங்களும் அதை அதை வந்து வலியுறுத்தி சொல்லுவாங்க இது நல்லா இருக்கும் சாப்பிடும் இப்போ ஒரு சுவாமி வந்தார் அவர் ஒரிசாக்காரர் நமக்கு இட்லி தோசை மிளகா அப்படி நமக்கு பிடிக்கும் அவர் வந்து அவர் வந்து சொல்கிறார் இது வந்து சாப்பிட்டுப்பார் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறார் நான் வாயில் வச்சால் என்னால் முடியல அவர் அதை ரொம்ப ரசித்து சாப்பிட்றார் ஆனந்தமாக சாப்பிட்றாரு அவர் ஊரில் அது அவ் அந்த ஃபுட்டு அவங்களுக்கு பழக்கம் நமக்கு அது முடியாது அப்போ வந்து அதுக்கு நான் வந்து நீ இது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இந்த இட்லி இருக்கே இது வந்து ராஜபாளைய இட்லி இது வந்து இது வந்து திருநெல்வேலி இட்லி அது ஒரு கணக்கு பண்ணி போட்டிருக்கு இந்த உளுந்தும் அரிசியும் இதுக்குன்னு ஸ்பெஷலாக புளிக்கினது நீ என்னது தான் சொல்லுங்க இட்லியே விடமாட்டோம் பத்ரிநாத்ல வந்து பத்ரிநாத்ல உள்ள வந்து அந்த சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு இருக்க போது இட்லி தீர்ந்து போயிடுவோம் பயமா இருக்கு சீக்கிரம் போயிடுவான் கூட சாமி இட்லி தீந்து வேணும்ல சுட சுட இட்லி யாரு கொடுப்பா புரியுறது வைராக்கியம் மற்ற நிலையாமை காணப்படும் அற்றது பற்றனில் உற்றது வீடு நம்மாழ்வார் ஆயினால வந்து பற்று நீங்களும் பற்றிய பற்று அற உள்ள அற உள்ளே பற்ற சொன்னா பற்றுங்கிறது இங்கில அட்டாச்ுங்கிறம் பேரு ராகு ரோதி ராக் பற்று ஒட்டின அது இருந்தாத்தானே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உடல் பற்று உலகப் பற்று இதுலாம் பற்று இருக்கு பகவத்கீதையில பற்று வருமா வர்றதில்லை கடவுள் கிட்ட பற்று வருமோ பரமே பிரம்மணி கோபின சக்தா கடவுள் இடத்தில் பற்றுக் கொள்வோன்னு யாரையும் காணோங்கிறார் சங்கராச்சாரியர் பாலஸ்தாவத் கிரீடா சக்தா சின்ன வயசுல விளையாட்டுல பற்று அப்புறம் தருணஸ்தாவத் காலேஜ் வாசல் பற்று அப்புறம் வந்து சிந்தா சக்த வயசான காலத்துல கவலையில பற்று எப்படி இருந்தோம் சார் நமக்கு இது இப்படி ஆயிப்போச்சு நமக்கிட்ட எல்லாம் சல்யூட் அடிச்சோம் சௌக்கியமாங்கிறான் எப்படி இருக்கு பாருங்க நம்ம நிலைமை கடவுள் இடத்தில் பற்று வைப்பவன் இந்த வைராக்கியா நிலையான பொருளை நன்கு உணர வேண்டும் என்கின்ற ஆர்வம் வரணும் இந்த பகுத்தறிவுல ரெண்டு அம்சங்கள் ஒரு அம்சம் நிலையற்ற பொருளில் பற்ற தன்மை நிலையான பொருளை உணர வேண்டும் என்கின்ற பேர் ஆர்வம் அதுக்கு பேரு சம்ஸ்கிருதத்துல முமுட்சுமிக்க நானே ஆனந்தம் அப்படிங்கிற விஷயத்த நான் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதுவே நிலையானது நீங்க முதல் ரெண்டு நாள் விஷயங்களை எல்லாம் நினைச்சா தான் புரியும் சொல்லிருக்கேன் எது வந்து நித்தியமானதோ அது ஸ்வபாவத்தான் இருக்க முடியும் அக்னியில் உஷ்ணம் போலன்னு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் அதை நினைச்சு பாத்துங்க அதை நான் உணரணும் உணரணும்னா புரிஞ்சுக்கணும் இப்போ நான் மனிதன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா சந்தேகமா இருக்கா வந்து நான் மனிதன் நான் மனிதன்கிறது வந்து நம்ம எப்ப பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டா இருக்கோம் நான் மனிதனாக இருக்கிறேன் மனிதனாக இருக்கிறேன் கண்ணாடியை பார்த்து விட்டு மனிதனா ஆம் மனிதனாகத்தான் இருக்கிறேன் சொல்ல வேண்டியது ஆனா வந்து வேணுங்கிற போது மனிதன்கிறது நாம நினைக்கணும் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன வார்த்தையை யூஸ் பண்றோம் மனிதாபிமானம் அப்படிங்கிறோம் இந்த மனிதன்கிறத வந்து நாம போக்கஸ் பண்றோம் திங்க் பண்றோம் அது மாதிரி நான் வந்து சாஸ்திரம் எல்லாம் எனக்கு சொல்றது நீ மனிதன் நீ ஜீவனும் நீ பிரத நீ குறைவிலா நிறைவுங்கிறது ஆனந்தது நாம நம்ம என்ன நினைச்சுருக்கோம் அதையே சரியா நினைச்சுக்கல நான் மனிதன்களே சரியா நினைச்சுக்கல நான் ஒரு பிசாச்சு அப்படி நான் சொல்றேன் ஏன்னா பிசாச்சுன்னா என்ன எப்ப பார்த்தாலும் பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் அது வேணும் இது வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டே இருக்கு இந்த ஸ்ருதி ரெண்டு பக்கம் தம்புரா ஸ்ருதி மாதிரி இந்த நார்த் இந்தியா ஸ்ருதி மாதிரி இந்த பக்கம் திரும்பினா அந்த ஸ்ருதி என்ன அந்த ஸ்ருதி எப்படி இருக்குன்னா திரும்ப திரும்ப அந்த ஸ்ருதி இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு ஸ்ருதி உள்ள கேட்டுகிட்டே இருக்கு அது வேணும் இது வேணும் வேணும் வேணும் வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருக்கு வேணும் தான் கேட்டு போதும் போதும்னு ஏதா ஒரு ஸ்ருதியா சொல்றதா ஆ எப்படி ஸ்ருதியை இறங்கி போய்டும் போதும்னு சொல்லிவிட்டா ஸ்ருதி இறங்கிவிடும் இது வேணும் வேணுங்கிற ஸ்ருதி தான் பெருசாக இருக்குது அதெல்லாம் நீக்கி விட்டு உள்ளதே போதும் நான் நான் என குளரியே ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாச வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் இந்த கர்ம எல்லாம் பண்ணி கர்மயோகம் பண்ணினாலே கிருஷ்ணர் சொல்றார் மனசு அடங்கும்பாங்கிறார் அப்படியே பொறுமையே உட்கார்ந்து நீங்க ஒன்றரை மணி நேரம் கேட்கறீங்க நானும் ஒன்றரை மணி நேரம் சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கேன் கால் வலிக்கத்தான் செய்யறது முதுகு வலிக்கத்தான் செய்யறது ஆனாலும் பொறுமையாக நாம் வந்து விசாரம் பண்ணிட்டு தான் இருக்கோம் கா வலி எல்லாரும் பண்ணாலும் என்னென்னா இதில் ஒரு நமக்கு ஒரு ஆர்வம் நம்மள அறியாமல் இருக்குது அதனால உட்காந்துருக்க முடியுது இல்லாட்டி சீக்கிரம் போய் டிவி பார்க்க தோணும் இதுக்கு பெருசாக வீட்டிலே டிவி பார்த்துட்டு இருக்கலாமே தோணும் ஆனால் டிவியெல்லாம் நீங்கள் தியாகம் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் இவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே நடந்து வந்து அங்கே வாசலில் காத்திருந்து உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா ஏதோ இதுல ஒரு ஆர்வம் இருக்கிறதே மனசுல இருக்கிற தூய்மையை காட்டுகிறது மனசுல தூய்மை ஆர்வம் வரும் நீங்க ஏதோ கொஞ்சம் சத் சங்கத்துல இருந்திருக்கணும் நல்லதெல்லாம் நீங்க பின்பற்றி இருந்தா தான் உங்களுக்கு இப்படி பொறுமையா உட்கார்ந்து இருக்க முடியும் கிருஷ்ணர் சொல்றார் எப்ப உனக்கு இந்திரிய விஷயங்கள்லையும் கர்மத்திலையும் நாட்டம் முறையாக குறைகிறதோ அப்பொழுது நீ கடவுளை தியானிப்பதற்கு தகுதியுடைய அப்படின்னு நினைச்சு இவர் அதையே நினைச்சுட்டு இருக்கார் சீக்கிரம் சனிக்கிழமை ஆயிடுச்சு இன்னைக்கு போனாதான் உண்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மனசுக்குள்ள எல்லாம் தான் நினச்சிட்டு இருக்கும் ஆனால் வந்து பொறுமையா தியானம் பண்றதுக்கு ஒரு பக்குவம் வரணும் அப்படி வந்ததுக்கு பிறகு கர்மயோகத்தில் வந்து புறத்துலேயே கடவுளை வழிபட்டுடுவோம் ஆனால் கொஞ்சம் பக்குவம் வந்த பிறகு மனசுக்குள்ள கடவுளை வழிபட்டு பழகும் இன்னும் மனசு வந்து அது என்னது ஷார்ப்பாகும் தூய்மையாகும் மனம் தூய்மை அடையும் மனத்து தூய்மை அடைவதோடு மட்டுமல்ல மனம் ஒருமுகப்பாடு அடையும் இந்த அலை பாயிறதெல்லாம் குறைஞ்சு இந்த அலைப்பாயிறதெல்லாம் குறைஞ்சு போயிட்டா அப்புறம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்முடைய குறைவிலா நிறைவுங்கிற ஸ்வரூபம் இருக்கே அதை பற்றி பெரியவங்க கிட்ட போய் சாஸ்திரத்தை கேட்கறது உட்கார்ந்து பொறுமையா படிக்கிறது வேதாந்தத்தை படிக்கிறது தத்துவ நூல்களை படிக்கிறது அதை நாம் செய்ய ஆரம்பிப்போம் நான் உங்களுக்கு அடிப்படையாக கடைபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து விவேகத்தை நாம அடைஞ்சு விவேகத்தை நாம அடைஞ்சு அதுக்கு பிறகு வைராகியம் நன்றாக விருத்தியாகி மனசு அடங்கி தூய்மை அடைஞ்சு மனசு ஒருமுகப்பட்டு இப்போ அமைதியாக இருக்கு இப்போ வந்து தத்துவத்தை குரு வந்து சொல்கிற போது மனசில் விளங்குவது நீ வந்து உடம்பு நீ மனமல்ல நீ புத்தி அல்ல இதெல்லாம் உங்கள்கிட்ட போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு நீ எப்படி உடலுக்கு உடை ஆடையோ அப்படி ஆன்மாவுக்கு மனம் புத்தி முதலான உடல்கள் ஆடை இந்த குழந்தையை கொஞ்சம் எடுத்துட்டு குழந்தை கொஞ்சம் கூட்டிட்டு போயிடும் எனக்கு கொஞ்சர் உடல் மனம் புத்தி உடல் மனம் புத்தி முதலானவைகள் ஆடையாக இருக்கிறது அப்ப இந்த உடலுக்கு உடை ஆடை ஆத்மாவுக்கு மனசே ஆடைனா புரியுறது இல்ல ஆடை வேறு நாம் வேறு தானே சந்தேகமா இருக்கா அதனாலதான் கலர் கலரா மாத்தி போடுறோம் எனக்கு முடியாது dress நீ மா ஜராசிகளுக்கும் இது பொது புலியோட சட்டை தான் அது புலிதுங்கிறது ஒரு ஜீவன் அது ஒரு உண்மையிலேயே அது ஒரு தூய ஆத்மா அதுக்கு அது சட்டையா இருக்கு புலிங்கிற உடம்பு ஒரு சட்டை புலிச்சட்டை போட்டு அந்த ஜீவன் இருக்கு கரடி சட்டை போட்டு ஜீவன் இருக்கு கொசு சட்டையை போட்டு ஜீவன் இருக்கு எலிச்சட்டையை போட்டு ஜீவன் கூட கிடையாது அது எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள ஆகாசம் போன்ற சைதன்யம் ஆகாசம் போன்றது ஆகாசம் அல்ல ஆகாயம் அறியப்படுவதால் ஆகாயம் ஆத்மா அல்ல அறியப்படுவது எதுவும் ஜடம் எனவே நாம் வெட்டவெளி என்று சொல்லுவது ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கார் வெட்ட ஆத்மாவும் ஒன்றான் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அதை மனசுல வச்சுக்கிட்டு நான் இந்த கருத்தை சொல்றேன் ஆகாயம் என்பது அறியப்படும் பொருள் அது பிரம்மத்திடமிருந்து தோன்றியது என்று வேதம் சொல்லுகிறது ஆத்மன ஆகாச சம்பூதா என்று சொல்லப்படுவதால் அறியப்படுகின்ற ஆகாசம் ஆத்மா அல்ல ஆத்மாவுக்கு இடம் காலம் என்பது கிடையாது இடம் காலம் என்ப கடந்தது ஆத்மா இன்னும் சொல்ல போனால் இடம் பொரு காலம் இவற்றையெல்லாம் அறிகின்ற தத்துவம் இடம் பொருள் காலம் இவைகளுக்கு அப்பாற்பட்டது சொல்ல போனால் அறியப்படும் தன்மையும் கூட அறியப்படும் பொருளின் அடிப்படையிலேயே கூறப்படுகிறது உண்மையில் அறியப்படும் தன்மையும் ஆத்மாவுக்கு கிடையாது அதுக்கு எப்படி சுவாமி புரிஞ்சுக்கிறதுன்னா நாம் தூக்கத்தில் இருக்கிறது தான் தூக்கத்தில் வந்து நாம் இருக்கோமா இல்லையா இருக்கோம் தூக்கத்தில் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது இருக்கோமா இல்லையா இருக்கும் இருக்கோங்கிறது நினைக்க முடியுமா நினைக்க முடியாது நினைக்க முடியாதுங்கிறதுனால இருக்கோமா இல்லையா இருக்கும் அப்போ நினைக்க முடியுமா முடியாது அப்போ என்ன சொல்கிறதுன்னா புரிஞ்சிக்க வேண்டியது இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் நான் வழக்கமா ஒரு சில உதாரணங்கள்லாம் வச்சிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் ஆத்மா அல்லது குறைவிரா நிறைவு அல்லது பிரம்மம் என்னவெனானு வார்த்தையை போட்டு இதெல்லாம் இந்த கடைசியில இந்த விஷயத்துலதான் அடங்குகிறது எல்லாமே இதுதான் தத்துவம் நான் பேசுறது முழுக்க முழுக்க அப்டிராக்ட் தத்துவம் இது வந்து சாஸ்திரங்கள் நன்றாகவே நமக்கு உபதேசம் பண்ணிருக்கு பல கோணங்கள்ல இது பற்றி நாம் சிந்திக்கலாம் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் நான் சொல்ற இந்த விஷயம் எல்லோருக்கும் பொதுவானது ஆதிசங்கரர் விளக்கிய அத்வைத்த வேதாந்த சித்தாந்தத்தின் படி உயிர்களுக்கும் உயிர்களுக்கும் உள்ள வேற்றுமை ஒரு மாய தோற்றம் ஒரு ஜடப்பொருளுக்கும் இன்னொரு ஜடப்பொருளுக்கும் வேற்றுமை ஒரு மாயத்தோற்றம் ஜடப்பொருளுக்கும் உள்ள வேற்றுமை மாய தோற்றம் கடவுளுக்கும் உயிர்களுக்கும் உள்ள வேற்றுமை மாயத் கடவுளுக்கும் ஜடப்பொருளுக்கும் உள்ள வேற்றுமைகள் மாயத் கடவுள் என்றும் ஜீவன் என்று கருதுவதே மாயத் இருப்பது பரம்பொருள் ஒன்றே பிரம்மை சத்தியம் அதையே நான் விளக்கத்துக்கு இப்ப எடுத்துக் கொள்கிறேன் நிறைய சித்தாந்தங்கள்லாம் இருக்கு துவைத்த சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் நிறைய சித்தாந்தங்கள் இருக்கு நான் இப்பொழுது விளக்குவது அத்வைத்த சித்தாந்தம் இந்த அத்வைத சித்தாந்தத்தின் படி இருப்பது ஒரே பொருள் தான் இரண்டாவது பொருள் என்று ஒரே பொருள் கூட தேவையில்லை சொல்றதுக்கு இரண்டாவது பொருள் இல்லை அப்படிங்கறதெல்லாம் இரண்டாவது பொருள் இல்லை என்று சொல்லும் பொழுது ஒரு பொருள்தான் இருக்குன்னு சொல்ற வார்த்தையும் கூட பொருந்தாது மௌனம்தான் பதில் மௌன வியாக்கியா பிரகடித பர விஷயம் புரிஞ்சிடும் இட் வில் கிரியேட் இந்த மாதிரி ஒரு உபதேசம் வந்து நமக்கு ஒரு எண்ணத்தை நிச்சயமாக உண்டு பண்ணும் அதுல ஒண்ணு சந்தேகம் கிடையாது இந்த உபதேச கிரமத்தில் ஒரு பிடிப்பு ஏற்படும் என்பதில் சந்தேகம் கிடையாது ஆகையினால ஆகாயம் ஆத்மா கிடையாது அறியப்படுவதால் ஆகாயம் அறியப்படுவதால் ஜடமாக இருப்பதால் ஆகாயம் ஆத்மா அல்ல ஆத்மா அல்லது அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி உணர்வு நீ என்றான் உணர்வு உணர்வாக இருக்கிறோம் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் உணர்வாக மட்டும் இருக்கிறோம் விழிப்பிலும் நாம் மனதோடு சேர்ந்து விடுகிறோம் மனதோடு சேர்ந்து விடுவதால் நம்ம அதை பத்தி பிரித்து நினைக்கிறது இல்லை நிறைய உதாரணங்களை சொல்லலாம் உங்களுக்கு நான் புரிய சொல்றேன் இது புரிஞ்சா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் புரியறதுக்கு முயற்சி பண்ணும் ஆத்மா என்பது உடலில் உடலில் தோன்றுவது அல்ல ஆத்மா இருந்து ப்ராடக்ட் இல்லை உடலில் ஒரு பகுதியும் இல்ல அது இருக்கு தலையில் இருக்கு கிடையாது ப்ரா கிடையாது இது எல்லாருக்கும் பொது நம்ம எல்லாருக்கும் நம்ம வந்து நம்ம கிட்ட முகம் வேற என் முகம் வேற உங்க மனசு வேற என் மனசு வேற உங்க புத்தி வேற என் புத்தி வேற சந்தேகமே இல்லை அதனால அப்புறம் என்னன்னா ஆனா என் கான்சியஸ்னஸ் வேற உங்க கான்சியஸ்னஸ் வேற சொல்ல முடியாது அது சொல்லவே முடியாது எல்லாத்தையும் இந்த டீச்சிங்கே எடுக்காது எடுபடாது இந்த மாதிரி சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கவே முடியாது அதனால இதை புரிஞ்சுங்க முதல்ல ஆத்மா என்பது உடலின் ஒரு பகுதி உடலிலிருந்து தோன்றியதுமல்ல உடலின் ஒரு பகுதியும் அல்ல ஆத்மா உடலும் அல்ல அதனுடைய குணமும் அல்ல இதோட குணமா இருந்ததுன்னு சொன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கு குணம்னா என்ன கருப்பா இருக்கிறது சிகப்பா இருக்கிறது நெட்டையா இருக்கிறது குட்டையா இருக்கிறது சில பேர் சொல்றாங்க லைட்டு சிகப்பு லைட்டு மாதிரி போட்டு மனசுக்குள்ள ஆத்மாவை நினைச்சுக்கோங்கிறாங்க அதெல்லாம் அசாஸ்திரியம் அசம்பிரதாயம் அது வேற விஷயம் அடுத்தது ஆத்மா உடலுக்கு வேறாக இருந்து கொண்டு உடலை வியாபித்து உடலை விளங்கச் செய்து கொண்டு இருக்கிறது இரண்டாவது கருத்து ஆத்மா உடலுக்கு வேறாக இருந்து கொண்டு விளங்கச் செய்து கொண்டிருக்கிறது ரெண்டு மூன்றாவது உடல் இல்லாவிட்டாலும் ஆத்மா இருக்கும் உடல் மனம் புத்தி இல்லாவிட்டாலும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆத்மா இருக்கும் சைத்தன்யம் இருக்கும் நினைப்பதற்கு பண்றதுக்கு பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸ் வேணும் உடம்பு மனம் புத்தி வேணும் புரியுதா உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா புரிஞ்சு போயிடும் இப்ப நான் வந்து இப்ப கையை காட்டுறேன் இந்த கை வந்து இப்ப தெரிகிறது இந்த கை வந்து வெளிச்சத்துல காட்டுறேன் இருட்டுக்குள்ள காட்டுனா உங்களுக்கு இந்த கை தெரியாது வெளிச்சத்தில் காமிக்கிற போதுதான் இந்த கை தெரிகிறது எனவே வெளிச்சம் கையை வந்து விளக்கிக் கொண்டிருக்கிறது வெளிச்சம் கையினுடைய ப்ராடக்ட் கிடையாது கையிலிருந்து தோன்ற தோன்றியதல்ல வெளிச்சம் வெளிச்சம் கையினுடைய பகுதியும் அல்ல வெளிச்சம் கையினுடைய குணமும் அல்ல லைட் அணிஞ்சுட்டா அப்புறம் கையே காட்டலாமே வெளிச்சம் கையினுடைய குணம் அல்ல வெளிச்சம் கையிலிருந்து ப்ராடக்டும் அல்ல பார்ட்டும் அல்ல ப்ராப்பர்ட்டியும் கிடையாது வெளிச்சம் கைக்கு வேறாக இருந்து கொண்டு கையை வியாபித்து கையை விளங்கும்படி செய்து கொண்டிருக்கிறது வெளிச்சம் கையை எடுத்துவிட்டாலும் வெளிச்சம் இருக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளத்தான் முடியும் பார்க்க முடியாது வெளிச்சத்தை நீங்கள் பண்ண வேண்டுமானால் கை தேவை ஆனால் இப்ப நான் சொல்றேன் இந்த வெளிச்சம் ஜட பிரகாசம் ஆனால் சாஸ்திரம் உபதேசிப்பது சைத்தன் அதுவே நாம் நம்மையே நாம் எப்படி ஆப்ஜெக்டிவ் பண்றது எப்படி பண்ண முடியும் உணர்பவனை நான் ஒரு கேள்வி கேக்குறேன் உடம்பத்தான் அனுபவிக்க முடியுமே தவிர ஆத்மா அனுபவிக்க முடியாது ஆத்மாதான் உடம்ப அனுபவிக்கிறது ஆத்மாதான் மனசு அனுபவிக்கிறது ஆத்மாதான் புத்தி அனுபவிக்கிறது ஆனா ஆத்மாவை ஆத்மா அனுபவிக்க முடியாது புரியுதாத் சொல்றேன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது புரியதா அனுபவிக்கின்றவனை அனுபவிக்காமலா அனுபவிக்கப்படும் பொருள்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா இந்த இடம் வரும்போது கொஞ்சம் சத்தம் போட்டாலா புரியுமான்னு பாக்குறேன் அதுக்கா இந்த புரிய வைக்கணும் நீங்க ஆத்ம ஜானிகள் போட்டுக்காதீங்க சில பேர் ஆத்ம ஜானி சோன் சோன் எழுதி அனாவசியம் அநாத்மான பேர் சில பேர் அப்படி எல்லாம் எழுதி ஆத்ம ஜானி பிரம்ம ஜானி பிரம்ம ஜானி தான் ஆத்மஜின்னு யாருக்கா பாடிக்கு போட்டுக்குவாங்களோ அவசியம் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இது எக்ஸாம்பிள் இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான திருஷ்டாந்தங்கள் ரொம்ப நல்லா சொல்லி வச்சிருக்கார் வித்யாரண்யர் நாடக தீபம்னு ஒரு அற்புதமான கிரந்த ரொம்ப சொல்றார் பஞ்சதசிங்கிற ஒரு நூல் அழகா சொல்லுகிறார் வியாக்கியான போன்றது ஆகாசம் அத்வைத்தமாக இருக்கிறது ஆகாசம் ஏக்கமாக இருக்கிறது ஆகாசம் பூர்ணமாக இருக்கிறது எது இந்த ஆகாசம் இந்த ஆகாசம் ஜட ஆகாசம் ஆனால் பிரம்மம் அல்லது ஆத்மா எாசம் எது எக் பண்றதோ அது பத்தி நீங்க அண்டர்ஸ்டுதான் பண்ண முடியுமே தவிர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஆதிசங்கரர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஆத்மாவை அனுபவிக்க முடியாது அறிந்து கொள்ளத்தான் முடியும் இன்னும் சொல்ல போனா ரொம்ப அழகா சொல்லுகிறார் பகவத்கீதையினுடைய பதினெட்டாவது அத்தியாயத்திலேயே உலகத்திலேயே மிக மிக எளிமையானது ஆத்ம ஜான்கிறார் ஆனா ஜனங்களுக்கெல்லாம் வந்து மனசு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்டா இருக்கிறதுனால திருப்பவே முடியல தன்னை பத்தி யார் நினைக்கிறா தன்னுடைய உண்மையான சொரூபத்தை நினைக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு மனச போகிறது அவங்க எப்பவுமே இன்னொருத்தர் எப்படி ஆத்மாவது நினைக்க முடியும் தன்னை பத்தி எப்படி நினைக்க முடியும் உலகம் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறது உலகத்தை பத்தி நாம என்ன நினைக்கிறோம் இதுவா நமக்கு தேவை இதெல்லாம் விவகாரத்துக்கு தேவையான அளவு இருந்தா போறோம் ஆனா நம்மை அறிந்து கொள்வதுதான் நமக்கு முக்கியம் தன்னை அறிந்திடும் நீ குறைவிலா நிறைவாக இருக்கிறாய் இந்த குறைவிலா நிறைவுங்கிறத ரெண்டா பிரிக்கிறோம் நான் முதல்ல கடவுளை சொல்றேன் குறைவிழா நிறைவு ஏன்னா நமக்கு உலகத்துல வந்து அனுபவிக்கிற பொருள் எல்லாம் வந்து குறையோடு கூடிய நிறைவாகத்தான் இருக்குது அவ்வப்பொழுது நிறைவை கொடுக்கறது பிறகு அது குறையாக மாறிவிடுகிறது பணம் வந்து நமக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம் அது வந்த உடனே நமக்கு நிறைவு வந்துவிட்ட மாதிரி தோன்றுறது அப்புறம் அந்த பணமே நமக்கு ஒரு குறையாக இருக்குது ஏன்னா நம்மளால் எங்கேயும் தப்பிக்க முடியாதபடி அந்த பணம் நம்மளை கட்டி போடுகிறது பணமும் சரி பதவியும் சரி நம்மளை கட்டி போட்டு விடுகிறது நம்முடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது ஏன்னா அந்த பணத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து பதவியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்துடும் பொறுப்போ பற்றோ ஏதோ வந்துடுறது சுகத்துக்கு அதுதான் சாதனம்னு நினைச்சி இது பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாருக்கும் பொருள் இருந்தும் சுகம் அனுபவிக்கிறதுக்கு கடவுளுடைய அருள் வேணும் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கும் கடவுள் நமக்கு அருள் பண்ணலைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கார் வச்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய பங்களா வச்சிருந்தாலும் என்ஜாய் பண்ண முடியாது எத்தனையோ பேருக்கு நான் பார்த்துருக்கேன் மல்டி மில்லியனரா இருக்காங்க அவங்களால கார்ல ஏறி உட்கார முடியாது அவங்க வீட்டுக்குள்ள மூவ் பண்ண முடியல இதுல என்ன தெரியறதுன்னு நமக்கு செல்வம் வர்றது வேற அதை வேறன்னு தெரியும் அதுக்கே சாதனங்கள்லாம் தேவைப்படும் தர்மம் எல்லாம் தேவைப்படுகிறது நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால் நாம வந்து சந்தோஷத்துக்காக முதல்ல உலகத்தை சார்ந்திருக்கோம் குறைவிழா நிறைவுக்காக உலகத்தை சார்ந்திருக்கிறோம் அப்புறம் காலப்போக்கில நமக்கு புரிகிறது இதுல குறைவிழா நிறைவு கிடைக்காது அப்படின்னு சொன்ன உடனே பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க கடவுள் தான்ப்பா குறைவிலா நிறைவு அப்படின்னு கடவுள் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அவர் கைலாசத்தில் இருக்கிறார் அவர் கோலோக பிருந்தாவனத்திலே இருக்கிறார் அவர் சத்தியலோகத்திலே இருக்கிறார் அவர் மீனாட்சி அம்மன் கோவிலிலே இருக்கிறார் கேதாரநாதத்திலே இருக்கிறார் ராமேஸ்வரத்தில இருக்கிறார் கன்னியாகுமரியில இருக்கிறார் நூத்தி திருப்பதிகளிலே இருக்கிறார் இறைவன் வந்து அத்தனை ரூபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கடவுள் கிட்ட மனசை திருப்புறாங்க அவர் தான் குறை விழா நிறைவு குறையொன்றும் பின் சென்று பாட்டு குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படி வந்து குறையொன்றும் இல்லை பகவான சொல்றோம் அப்ப குறை விழா நிறைவுன்னு கடவுளை சொல்றோம் அத்வைத்த வேதாந்த சித்தாந்தம் மேலும் ஒரு படி போய் அந்த கடவுள் உனக்கு அந்நியமாக இல்லை நீயே அந்த கடவுளாக இருக்கிற இது கொஞ்சம் வந்து பக்தி பண்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த பகவானை அப்படி தனியாக வச்சு அனுபவிக்கிறதுலாம் ஆனந்தம் நிறைய பேர் இருக்கு ஆனால் வந்து உங்களுக்கு சாதாரண ஒரு நியாயம் சொல்கிறேன் அந்த நியாயத்திலேயே நமக்கு பிடிக்கும் இப்போ நான் வந்து உங்களை பார்க்கற போது நான் சொல்கிறேன் அவர் ஒருத்தர் ஒரு பெரியவர் இருக்கார் கோவிந்தராஜுன்னு இருக்கார் ஐயா நீங்க வேற நான் வேறயா நான் தான் நீங்க நீங்க தான் நான் இது பாவனை தான் ஆனால் பாவனைக்கே எவ்வளோ பவர் பாருங்க அவர் என்ன நினைக்கிறார் சுவாமி சொல்லிவிட்டார் நான் வேற நீங்க வேற இல்லைன்னு சொல்லிவிட்டார் எவ்வளோ ஒரு அன்பு பாருங்க அப்படின்னு சொல்றோம் மனைவியை பார்த்து கணவன் சொல்றான் நான் நீ தான் எனக்கு உடல் உயிர் ஈர் ஓர் உயிர் என்னெல்லாமா சொல்றோம் உனக்காக நான் எனக்காக நீ நானே நீ நீயே நான் விவேகானந்தர் ஒரு கதையே சொல்லுவார் கதவை தட்டானா வீட்ட அன்பே கதவை தர அப்படின்னு நானா யாரு அப்படின்னா நான் தான் சோமச்சந்திரன் வந்திருக்கேன் சோமசேகரன் வந்திருக்கேன் கதவை திறக்கல அன்பே நான் உன் கணவன் வந்திருக்கிறேன் திறக்கலையான் கடைசியில சொன்னான் நானே நீ நீயே நான் அம்மா தரம்மா கதவை திறந்துட்டான் நான் வேற நீ வேற நினைக்கிறியா அப்படின்னு அது ஒரு பாவனை தான் ஆக்சுவலா வேறதான் சந்தேகம் என்ன இப்பெல்லாம் சில பேர் கேட்குறாங்களாம் ரெண்டு பேருக்கு தனித்தனி பாத்ரூம் வேணும் இப்படிலாம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் இது வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கு இவர் போயாச்சுன்னா நம்மளால முடியல நம்ம போயாச்சுன்னா முடியல தனியாக கூடும் ஒரே பெட்ரூமில் ரெண்டு பாத்ரூம்லாம் கட்டுறாங்க இப்போ உங்களுக்கு தெரியாது தெரியாது இந்த நியூஸ் எல்லாம் பரவணும் முக்கியமான வேதாந்த தத்துவம் ஞானம் இது வந்து அவ்வளவு தூரம் அன்பு கூடிக்கொண்டே போகிறது எங்கேயோ மாடி வீட்டுல மாடி இருந்து விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா தேவையில்லாத போயிடும் எங்க இருந்தோ மேல இருந்து கீழே இறங்கின மாதிரி உங்களுக்கு தோணும் கடவுள் வந்து பகவான் சொல்றார் கேத்திரஜாப்பி மாம் வித்தி சர்வ கஷேத்தேஷு பாரத அதனால வந்து பிசக்தேரத்துல சொல்றார் இன்னொரு இடத்துல பதினெட்டாம் அத்தியாயத்துல சொல்றார் அதனால அவிபக்தம் சூதேஷு வேற்றுமை இடத்தில் ஒற்றுமையாக இருப்பது பரம்பொருள் என் ஆத்மாவே தான் ஆத்மா உண்மையிலேயே ஜீவ ஜீவேதம் ஜீவ ஜட ஜீவ ஜீவேதம் நல்லா புரிஞ்சுக்கோ ஜீவ ஜீவேதம் ஜட ஜடபேதம் ஜீ ஜட பேடபேதம் என்பதெல்லாம் ஒரு ஸ்லோகமே ஆத்மபோதத்துல சொல்லப்படுகிறது சம்சாரஸ்வப்ன துல்யோகி ராகத்வேஷாதி சங்குலா நம்ம அனுபவிக்கிறோம் இந்த கனவுக்கு நிகரானது வாழ்க்கையெல்லாம் ஆக சம்சாரா ஸ்வப்ரதுயா ராகத்வேஷாதி சங்குலகா விருப்பு வெறுப்புகளின் கலவைகளான இந்த பிறவி வாழ்க்கை கனவுக்கு நிகரானது அது இருக்கும் பொழுது அது உண்மையாக தோன்றுகிறது சத்தியவத் பாதி சத்தியவத் அது அது இருக்கும் பொழுது அது உண்மை போல தோன்றுகிறது பிரபோதே சதி ஞான விழிப்பு உண்டான பிறகு அசே அது தோற்றம் என்பது தெரியும் இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுறது நான் வழக்கமா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவேன் அதை சொல்றேன் அலை என்கின்ற சொல்லை கரு பாருங்கள் அலை அலை அர்த்தம் கடல் என்கின்ற சொல்லிலும் தண்ணீரே வியாபித்திருக்கிறது தண்ணீர் என்ற சொல்லிலே எது வியாபித்திருக்கிறது தண்ணீர் வியாபித்திருக்கிறது அலை என்ற சொல்லிலே எது வியாபித்திருக்கிறது தண்ணீர் வியாபித்திருக்கிறது அலை என்ற சொல்லுக்கும் கடல் என்ற சொல்லுக்கும் தண்ணீர் என்ற சொல்லுக்கும் உள்ள இருப்புகளில் ஆராய்சி பண்ணினால் அலை என்ற சொல்லுக்கோ கடல் என்ற சொல்லுக்கோ உண்மையில் இருப்பு இல்லை தண்ணீரை தவிர அதுபோல உலகம் என்ற சொல்லுக்கும் கடவுள் என்ற சொல்லுக்கும் உயிர்கள் என்ற சொல்லுக்கும் பரம்பொருள் என்பதை தவிர இருப்பு கிடையாது பரம்பொருள்ங்கிறது வேற பரம்பொருள் பரம்பொருளில் பரம்பொருள் என்னும் தண்ணீரில் கடல் என்ற சொல்லை போன்ற கடவுளும் நல்லா கவனிக்கணும் கடல் என்ற சொல்லை போன்ற கடவுளும் அலைகள் என்ற சொல்லை போன்ற உலகங்களும் உயிர்களும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஆதிசங்கரருடைய விளக்கம் அதை ஃபாலோ பண்ணி நான் சொல்றேன் அதனால் அதை நான் வந்து இதுதான் இவரோடதுன்னு சொல்லிவிடுறேன் உங்களுக்கு அப்புறம் நீங்க வேற ஏதாவது சித்தாந்தத்தை பார்க்கறதுதான் பார்த்தோம் இந்த சித்தாந்தத்தின் படி இப்படி ஆகவே குறைவிழா நிறைவுங்கிறது உலகத்திலையும் இல்லை கடவுள்னு தனியாகவும் இல்லை அது நானே தான் குறைவிழா நிறைவே நான் நானே குறைவிழா நிறைவு இதத்தான் வேற பாஷையில் போட்டா அகம் பிரம்மா அஸ்மி பிரம்மைவ நானே பிரம்மமாக இருக்கிறேன் பிரம்மே நான் ஆனா இத சொல்றது வந்து நிறைய பேர் கஷ்டமா இருக்கும் கடவுளை வந்து ஒரு புறப்பொருளா கருதி அவர் எல்லாம் அறிந்தவர் தூய்மையே உருவானவர் அனந்த கல்யாண குண கணைக்க நிலையா அப்படி கடவுளை வந்து தனியாவே வச்சு வச்சு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம் நம்மள வந்து அல்பமானவர்கள் அல்பசக்தி படைத்தவர்கள் வச்சுட்டு இருக்கோம் இந்த அல்பசக்தியையும் சர்வ சக்தியையும் அறிவால் அழித்து விடு என்கிறார் சங்கரர் அறிவால் அழித்து விடு நல்லா புரிஞ்சுங்க அறிவால் அழிக்கணும் நடைமுறையில் இல்லை ஆனால் இந்த அறிவை கொடுக்கிறதே அந்த ஈஸ்வரன் தான் இந்த அறிவை கொடுப்பதே அந்த ஈஸ்வரன் தான் அந்த ஈஸ்வரம் விரும்புற உண்மையில நானும் நீயும் ஒன்றுன்னு சொல் தெரிஞ்சுக்கணும்னு ஈஸ்வரன் ஆசைப்படுகிறார் நாம் தெரிந்து கொள்வோம் அதனால விவகாரத்தில் எப்பவும் பக்தியோடு இருப்போம் அதுக்காக வேண்டி கடவுள் நானும் இதெல்லாம் எப்பவும் இருக்கணும் அதுக்காக தத்துவம் வந்து ஆழமான மனசுக்குள்ள இருக்கணும் தத்துவத்தை எப்பவும் விவகாரத்துல கொண்டு வரக்கூடாது அது ஆபத்து ஆகையினால தத்துவத்தை புரிஞ்சு மனசுல வச்சுக்கணும் விவகாரத்துல எப்பவுமே பக்தி பூர்வமாக கடவுளுக்கு பயந்து புண்ணிய பாபத்துக்கு பயந்து பெரியவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தர்மமாவே நடக்கணும் வேதாந்திகள் உலகத்திலே எப்படி வாழ வேண்டும்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோ அப்படித்தான் தர்மமாக தான் வாழணும் அதுல ஒன்றும் ஹவ் வாட் இஸ் தி வேதாந்திக் வே ஆஃப் லைஃப் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது வேதாந்திக் வே ஆஃப் லைஃப்னு ஒண்ணு கிடையவே கிடையாது Vedantic, thinking there is no வேதாந்திக் திங்கிங் வாழ்க்கை வேற்றுமை இருக்கு வேற்றுமைக்கு எப்பொழுதும் தேவை தர்மம் ஆனால் வேற்றுமை உள்ளத்தை தாக்கும் பொழுது அத்வைத தத்துவ ஜானத்தை நினைக்க வேண்டும் அவ்வளவுதான் நினைக்க வேண்டும் நினைச்சா இதுக்கெல்லாம் ரியாலிட்டி போயிடும் அதனால குறை விழா நிறைவு என்பது எங்கோ இல்லை குறை விழா நிறைவு என்பது நமது உண்மை வடிவமே அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீண்ட காலம் நீண்ட காலம் சத்து தீர்க்கால நைரந்தரிய அபியாசா சத் அபியாச சத்காரா சேவித்தோ திருடபூமிங்கிற பதஞ்சலி நீண்ட காலம் இடைவிடாமல் இந்த கருத்துக்களை ஆழ்ந்து சிந்தித்தால் இது உள்ளத்திலே உறுதியாகிவிடும் இது ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு இல்லை அஞ்சு நாளைக்கு சப்ஜெக்ட் இல்லை இது இது வாழ்நாள் முழுவதும் நீங்க எப்பவும் விவேகத்தோட இருந்து கடவுளை நல்லா பூஜை பண்ணி சத்சங்கத்தில் இருந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி இதெல்லாம் பண்ணினாத்தான் இந்த விஷயத்தை நீங்க உணர முடியும் நான் வந்து இப்போ எட்டு மணி ஒன்பது நிமிஷம் ஆச்சு ஆரம்பிக்கிற போது கொஞ்சம் காலதாமதமானதுனால கொஞ்சம் எடுத்துக்கொண்டேன் இதை நான் இப்போ பூர்த்தி பண்ணுகிறேன் ஆக குறை நிறைவு என்கிற தலைப்பை பற்றி நாம் இதுவரை ஆராய்ச்சி செய்ததெல்லாம் திரும்ப திரும்ப நினைத்து பாருங்கள் இதனுடைய ஒளிநாடாக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அது இப்போ கிடைக்காது இதெல்லாம் சரி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி இன்னும் கேசட்டுக்கெல்லாம் போகணும் இதெல்லாம் ஒரு மினி டிஸ்க் ரெக்கார்டில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அதனால் இதுலேருந்து அது கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணி அப்புறம் தான் கொடுப்பார்கள் நீங்கள் வேண்டுமானால் திரும்ப திரும்ப அதை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லை இப்போவே புரிஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷம் அதனால் பவுன புண்ணியன சிரவணம் குறியாது திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் நன்றாக கேளுங்கள் நல்ல நல்ல பிரயோஜனம் எங்களுடைய குருநாதர் சொல்லுவார் உணவு உடல் போன்று கருத்துக்கள் நம் வாழ்க்கை மயமாகட்டும் எப்படி சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு ரத்தமாகவும் இதாகவும் கொழுப்பாகவும் இதெல்லாம் மாறுகிறதோ உடம்புக்கு தேவையானதாக மாறுகிறதோ அப்படி இந்த கருத்துக்கள் நம் வாழ்க்கை மயமாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் இந்த இவருடைய மாணிக்க வாசகருடைய இந்த பாடலை மனதில் வைத்துதான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் அத வந்து கடைசியில் அவர் சொல்றாரு இது நீ எங்கிட்டதான் இருக்கேப்பா அப்படிங்கிற குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடர் கொன்றே மறையுமாய் வேதங்களுமாய் அர்த்தம் மறையின் பொருளுமாய் வேதங்களினுடைய அர்த்தமுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே வேதம் வேதார்த்தமாக என்னுடைய ஹயத்துல பகவான் இருக்கிறார் சிறைபெறா நீர் போல் சிந்தை வாய்ப் பாயும் சிறைபெறாத நீர் போல என்னுடைய உள்ளத்திலே பாய்ந்து கொண்டிருக்கிற திருப்பெருந்துரை சிவனே இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய் என் உள்ளத்திலே இருக்கிறாய் என்னுடைய சுரூபமாகவே இருக்கிறாய் சித்தமலம் அறிவித்து சிவமாக இருக்கிறாய் இனி உன்னை என் இறக்கேனே சிக்கரை பிடித்தேன் என்று எழுந்து அருள்வது இனி நீங்க பக்தி பரமாவும் அர்த்தம் தத்துவபரமாகவும் அர்த்தம் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணினாலும் சரி ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமாக இருங்கள் ஓ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வாப்தேகிணா மூர்த்தாந்தி ஹரிஹி ஓம்